தொள்ளாயிரத்தி ஒன்று நாதரூபிணி நாதரூபமாக இருப்பவள் ஒன்று பிரணவத்தின் சிரோபாகத்திற்கு நாதம் என்று பெயர் அந்த ரூபமாக அம்பாள் இருப்பதாக சொல்லப்பட்டதே, இதே விதமாக ஆனந்த லக்ஷணம் அநாகதனாம் என்பதாக அம்பாஸ்துதியில் சொல்லப்பட்டது அல்லது நாதத்தில் ரூபத்தையுடையவள் என்றும் சொல்லலாம் இதை பற்றி ஸ்வச்சந்த தந்திரத்தில் ரோதின் யாக்கியம் தேர்தம் என்று ஆரம்பித்து தோத்சங்க பரமாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மூணு நாதத்தை பற்றி இதற்கு முன்வந்த நாதரூபா என்ற இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது நாமத்தில் பார்க்கவும் தொள்ளாயிரத்தி ரெண்டு கலனா விஜானத்தை உண்டு பண்ணுகிறவள் விஜயானம் என்பது பிரம்ம சாட்சா்காரம் அதை பக்தனுக்கு கிடைக்க பெரும்படி செய்வதாக இங்கு சொல்லப்பட்டது ரெண்டு பதினான்கு வித்யைகளை அவற்றுடன் அர்த்தத்துடன் மனதில் தாரணை செய்வதற்கும் விஜானகணம் என்று பெயர் சதுர்தசானாம் வித்யானாம் தாரணம் யதார்த்தத்த விஜானமிதி தத் வித்யாத் கூர்ம புராணம் அதை கொடுப்பவள் விஜான கலனா தொள்ளாயிரத்தி கலைகளில் சாமர்த்தியமுடையவள் கல்யம் சர்கே பிரபாதே கல்யே நீரோ கதோகல்யாண வாசிவிர என்ற விஸ்வகோஷ வசனத்தின்படி கல்யம் என்ற பதத்திற்கு சுஷ்டி உஷக்காலம் ரோகமில்லாதிருத்தல் கைமர்தியமாயிருத்தல் மங்களகரமான வாக்கு காதம்பரி என்ற அர்த்தங்கள் உண்டு இவற்றையெல்லாம் அனுசரித்து இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி நாலு விதத்த சாதுரத்தோடு கூடிய ஸ்வபாவம் உடையவள் தொள்ளாயிரத்தி அஞ்சு பைந்த வாசன சர்வானந்தமய சக்கரத்தை சம்பந்திக்க சக்கரத்தை ஆசனமாய் உடையவள் ஒன்று ஸ்ரீசக்கரத்தின் மத்தியிலுள்ள திரிகோணத்தின் நடுவில் சர்வானந்தமய சக்கரம் என்கின்ற பிந்து பைந்தவஸ்தானம் என்று பெயர் ரெண்டு புருவங்களுக்கு மேலாக விரத்த இருக்கும் ஸ்தானத்திற்கு பைந்தவஸ்தானம் என்று பெயர் இதை பற்றி ஸ்வச்சந்த தந்திரத்தில் ஹாக்கினி மண்டலாத் ஊர்துவம் பிந்து ரூபம் துவர்துனம் என்பது முதலான ஸ்லோகங்களில் அங்குள்ள பத்மத்தையும் அதில் வீற்றிருக்கும் சிவனையும் வர்ணித்து அவருடைய வாமாங்கத்தில் மனோன்மணி ரூபமாக அம்பால் இருப்பதை சொல்லப்பட்டிருக்கிறது பிந்துஸ்தானம் என்பது சகசிரையில் இருக்கும் சந்திரமண்டலத்தையும் காமேஸ்வரருடைய மடியையும் குறிக்கும் அம்மாதிரியான ஆசனத்தை உடையவள் பைந்த வாசனா நாலு அல்லது பிந்துக்களின் சமூகத்தை ஆசனமாக உடையவள் அதாவது பிந்துக்கள் சமூகத்தை ரூபமாக உடையவள் என்றும் சொல்லலாம் அதாவது அவற்றால் குறிக்கப்படும் அர்த்தங்களுக்கு ஆதாரமாக இருப்பவள் அவற்றால் பிரதிபாதிக்கப்பட்டவள் என்று தாத்பரியம் இந்த பிந்துக்களை பற்றி காமகலாவிலாசம் வரிவசிய ரகசியம் முதலியவற்றில் சொல்லியிருப்பதுடன் ஞானான வர்ணத்தில் பிந்துவியூகம் பிரவசாமி ஹகாரம் பிந்துரூபேண பிரம்மாணம் வித்தி பார்வதி சகாரம் பிந்து சர்காபியம் ஹரிச்சாகம் சுரேஸ்வரி அவிநாபாவசம்போகே ஹரிஹராவி என்று தான் ூபமாயிருப்பதையும் ஹரிகர்கள் ஏகஸ்வரூபம் என்பதையும் சொல்லிவிட்டு வாமர் முதலான மூபர் இச்சர முதலான மூன்று இம்மாதிரி மூன்று மூன்றாய் இருப்பவையெல்லாம் பிந்து ரூபம் என்பதை சொல்லிவிட்டு கடைசியில் அந்தந்த மூன்று பிந்துக்களின் சேர்க்கையாக ரூபமாக தான் இருப்பதால் தனக்கு திரிபுரா என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் அம்பாள் சொன்னதாக காணப்படுகிறது ஏவம் பிந்துபுராணம் அரூபிணி நாலு அம்பாளுடைய காமகலாஸ்வரூபமும் பிந்துக்களால் ஆனதாகச் சொல்லப்பட்டிருக்கிறது அகிரபிந்து பரிக்கல்பிதான அந்யபிந்துரஷிதனத்வயேநாதபிந்துரச்சனாஸ்பதாம் கௌமிதே பரஷிவாம் பராம்கலாம் அஞ்சு இந்த நாமத்தை அதற்கு முந்தியதிலிருந்து அபைந்த வாசனா என்று பிரித்தும் அர்த்தம் சொல்லலாம் அப் ஜலத்தில் ஐந்தவ இந்து சமூகம் போல் அதாவது ஜலத்தில் சந்திரனுடைய பிரதிபிம்பங்கள் போல் ஜீவகதம்பங்களில் ஜீவன்களில் பிம்பரூபமாக இருப்பவள் என்று அர்த்தம் அம்பிகை ஒருவளாக இருந்த போதிலும் ஜீவன்களுக்குள் அநேக பிரதிபிம்பங்களாக அபேதமாயிருக்கிறாள் என்பது தாத்பரியம் ஏகாச்சிரவது தொள்ளாயிரத்தர் தவிர்க்க தத்துவங்களை விட உத்கிருஷ்டமானவள் ஒன்று அதாவது தத்துவங்கள் நாசமடையும் போதும் இருப்பவள் என்று அர்த்தம் ரெண்டு பிரபஞ்சத்தில் இருக்கும் வஸ்துக்களில் பிரளய காலம் வரையில் கொண்டு சகல ஜீவன்களுக்கும் போகத்தை கொடுப்பதான வஸ்துக்களுக்கு தத்துவங்கள் என்று பெயர் ஆ பிரளயம் எத் திருஷ்டதி சர்வேஷாம் தத் தி பிரோக்தம் நரீர்தி தத்மதூதிதை ஆகவே சரீர கடாதிகளை தத்துவங்களில் கணக்கிடுவதில்லை இவை இருபத்தஞ்சு முப்பத்தாறு ஐம்பத்தொன்னு தொண்ணூத்தி என்று பலவிதமாக சொல்லப்படும் அவ்வித தத்துவங்கள் நாசமடையும் காலத்திலும் அம்பிகைக்கு யாதொரு பேதமும் ஏற்படுவதை இல்லை ஆகையால் அவற்றை அதிகமானவள் பெரியவள் என்பதாக இங்கு சொல்லப்பட்டது தொள்ளாயிரத்தி தத்துவமயே தத்துவங்களின் ரூபமாயிருப்பவள் ஒன்று அதாவது மேலே சொல்லிய தத்துவங்களின் சொரூபமாயிருப்பவள் என்றர்த்தம் அல்லது இந்த இரண்டு நாமங்களில் தத்துவம் என்றால் சிவ என்றும் தத்வமையி என்றால் சிவ தத்துவத்திற்கு அதிகமான சின்மயி அர்த்தம் சொல்லலாம் சிவ தத்துவத்தினால் அசம்பிரஜாத சமாதியும் சிவ தத்துவத்தின் ஆதிக்கத்தினால் உண்டாவதாக ய பிராத்தி சிவாதிக்கேன ஜாய்திராத்திவத் வைபவேத் என்பதாக ஜானவரணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலேயே இந்த இரண்டு சமாதிகளின் லக்ஷணமும் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அசம் பிராத்தபேதமந்தரஸ்தாஸ்யோதனோமாச்சகம்பேத தீவிர தீவிரத்தோ தேவி சிப்பலிமேர்ஜி நேரே வபுஸ்தல்லம் ஸ்தோ சமூலி பிரஜானத்தோடு கூடியதான சம்பிராத சமாதியானது மேலுக்கு மேல் தீவிரமாக ஏற்படும் என்றும் அதன் லக்ஷணங்கள் சிரிப்பு அழுகை மயிர்கூச்சல் படபடப்பு வியர்வை முதலியனவென்றும் பிரஜான ரகிதமான அசம்பிரக்ஞாத சமாதியானது மந்தம் மந்தமாக ஏற்படுவதென்றும் அதன் லக்ஷணங்கள் இமை பார்வை அசைவற்ற தேகம் முதலியவை என்றும் சொல்லப்பட்டது இவை இரண்டும் தேஜோவிசேஷங்கள் மனதினுடைய தாரணையில் ஏற்படுகிறவை அந்த தேஜஸை பற்றி ஒரு குருமுகம் தெரிந்து இருப்பி என்றும் வகைகளில் சமஷ்டி சேர்க்கை ரூபமானதால் சர்வ தத்துவங்களில் ரூபமாயிருப்பதால் அம்மூன்று தத்துவங்களுக்கு அதிகமானவள் தத்வாத்திகா என்றும் சொல்லவலாம் இந்த ஆத்ம வித்யா சிவசமஷ்டி என்ற நாலு விதமான தத்துவங்களின் ஸ்வரூபமானது மாயாந்தம் ஆத்ம தத்துவம் வித்யா தத் சதா சா சிபாந்தம் சக்தி சிவ சிவசத் துரியம் சமஷ்டிரேதேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலே சொல்லிய ஆத்ம வித்யா சிவ தத்துவங்கள் மூன்றுக்கும் முறையே சச்சித் ஆனந்தம் என்ற தத்துவங்கள் ரூபங்கள் என்பதாக சொல்லப்படும் சச்சித் ஆனந்தத்தின் சமஷ்டி ரூபமாயிருக்கும் பரபிரம்மத்தின் என்றும் உண்டாகும் சிவன் முதல் சித்தியந்தமான தத்துவங்களின் சிவசக்திகளுக்கு ஆனந்தாம்சமானது மறைவுபடாமல் இருக்கிறது அடுத்தவையான சதாசிவ ஈஸ்வர சுத்த வித்யா தத்துவங்களுக்கு சிதம்சமானது மறைவுபடாமல் இருக்கிறது அடுத்தவையான மாயை முதலான சித்தியந்தமான பாக்கி தத்துவங்கள் எல்லாவற்றிற்கும் சதம்சமானது மறைவுபடாமல் இருக்கிறது அதாவது க்ஷிதி முதல் மாயாந்தமான தத்துவங்களுக்கு சதம்சமும் சுத்த வித்யா ஈஸ்வர சதாசிவ தத்துவங்களுக்கு சதம்சமும் சிதம்சமும் சக்தி சிவ தத்துவங்களுக்கு சச்சித் ஆனந்தம் என்ற மூன்று அம்சங்களும் அனாவிரதமாக மறைவுபடாமல் இருப்பவை சொல்ல போனால் ஆனந்தாம் மூன்றும் அனாவிரமாயிருப்பதையும் இரண்டு அம்சங்கள் அனாவிரதமாயும் ஆனந்தாம்சமானது கொஞ்சம் ஆவிர்த்தமாயும் இருப்பதாக சொல்ல வேண்டும் ஆத்மா என்ற பதமானது ஆத்மலாபம் என்பது போன்ற வார்த்தைகளில் உபயோகப்படுத்துவது மாதிரி இருப்பது இந்த அர்த்தத்தை காட்டும் சத் என்பதாக வித்யா என்ற பதமானது ஞான ரூபமானதால் சித் என்பதாகவும் சிவ என்ற பதமானது மோக்ஷரூபமானதால் ஆனந்தம் என்பதையும் பிரசித்தமாகச் சொல்லப்படுகிறவை ஆகவே ஆத்ம வித்யா சிவ என்ற பதங்கள் மூன்றும் சேர்ந்து சச்சிதானந்தம் என்பதை குறிக்கும் என்பது தத்துவத்ரயத்தின் ரகசியம் அம்பாள் இந்த மூன்று தத்துவங்களில் மயமாக இருப்பதாக சொல்வதனால் சச்சிதானந்த ரூபிணி என்று சொல்லப்பட்டது அஞ்சு ஷட் ஆறுவிதமான அத்வாக்களாலான பரமாத்மாவின் சரீரத்தில் முப்பத்தாறு தத்துவாத்மகமான தத்வாத்வா என்பது அவயமாகச் சொல்லப்படும் ஆகையினால் தத்துவமயி என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் மகம் இந்த ஷட் தத்துவங்களை பற்றி ஷடத்வாதீத ரூபிணி என்ற தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது நாமத்தில் பார்க்கவும் தொள்ளாயிரத்தி எட்டு தத்துவம் அர்த்தஸ்வரூபிணி தத் வம் என்ற பதங்களின் அர்த்த ஸ்வரூபமாய் இருப்பவள் இவை இரண்டு மகா வாக்கியங்களில் இருப்பவை இவை முறையே சிவன் ஜீவன் என்ற அர்த்தம் உடையவை தொள்ளாயிரத்தி ஒன்பது சாமகான பிரியா சாமகானத்தில் பிரியமுள்ளவள் அல்லது சாமர்களத்தில் தன் உயிரினிடத்தில் போல் பிரியத்தை பாராட்டுகிறவள் என்றும் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி சௌம்யா சோமயாகத்திற்கு அர்ஹமானவள் அல்லது பரமசிவன் உமாவோடு கூடியிருப்பதால் சோமன் என்று பெயராகையால் அவரை அவயவமாக உடையவள் அர்த்த உடையவள் சோம்யா என்றும் சொல்லலாம் ரெண்டு சோம கற்பூர சந்திரயோ என்ற கோஷபசனத்தின்படி சோமன் என்ற சந்திரனுக்கு பெயராகையால் அவன் மாதிரி கொடுப்பவள் என்றும் சொல்லலாம் ஊன இந்த நாமத்திற்கு சௌம்யா என்ற பாடாந்தரமும் உண்டு அப்போது அழகான சதா சிவருடைய பாரியா இருப்பவள் அதாவது ஷியாமலா சுத்த அஸ்வாரூடா முதலான ரூபங்களோடு இருப்பவள் என்று தாற்பயம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சவ்ய அபசவ்ய மார்க்கங்களுக்கு அதிகாரியாயிருப்பவள் ஒன்று அதாவது லோகத்தை பற்றிய விதரணை இரட்சணம் ஆளுகை முதலியவற்றை கொடுக்கக்கூடியவள் என்று அர்த்தம் அல்லது அவை மூன்றும் அம்பாளிடத்தில் நெலியோடி இருக்கின்றன என்றும் சொல்லலாம் ரெண்டு சூரிய மண்டலத்திற்கு உத்தர தட்சிண மத்தியம் என்ற மூன்று பேதங்களான மார்க்கங்கள் இருப்பதாக சொல்லப்படும் அதாவது நட்சத்திர மண்டலத்தை சூரியன் சஞ்சரிக்கும் வீதிகளாகச் சொல்லி அவற்றை திரும்பவும் மார்க்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நட்சத்திரங்கள் கொண்டது ஒரு வீதி அபிதமான வீதிகள் மும்பூன்று கொண்டது ஒரு மார்க்கம் அதை பற்றி வாயு புராணத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அஸ்வினி கிருத்திக புஷ்ஷா தித்திய வீதிவாத்த ஏதாஸ் வீத்த யுத்தரோ மாஷிய தா த்தேஷா ஃபல்ணியோ மகாஷைர்வதிம்தி துவீத்தீதிஷி த ஜஷ்டா விஷா ஜேஷா விஷா அனுரா வீதி ஜாரத் கவிம ீயஸ்ோ மோ உச்சாடராட்சா அஜவீத்ஷித்திரவணம் தாச்சி சத்திஷ்நீ பாதித்தீவீத்தீத்தயோ தட்சிணோ மாக உச்சு சாதாரணமாய் சவியம் என்பது வலது பக்கத்தையும் அபஸ்வயம் என்பது இடது பக்கத்தையும் குறிக்கும் சிற்சில இடங்களில் அவற்றை மாற்றி சொல்வதும் உண்டு வாமம் ஷரீரம் சவ்யம் சாத் அப்சவ்யம் துதக்ஷிணம் சவ்யம் தக்ஷிண பாமயோஹோம் மார்கம் என்பது மத்தியமானது நடுவானது என்று அர்த்தம் உள்ளது தட்சிணம் என்றால் வலது வாமம் என்றால் இடது இந்த பதங்களுக்கு இவ்விதமான அர்த்தங்கள் இருப்பதை அனுசரித்து மேலே சொல்லிய வாயு புராணத்தின் ஸ்லோகங்களுக்கு அர்த்தமானது வாஷத்தின் மூலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவ்விதமான சவ்ய அபசவ்ய மத்தியங்கள் என்ற மூன்று மார்க்கங்களிலும் இருப்பவள் சொல்லலாம் நாலு சவ்யம் என்பது தேவையான குறிக்கும் அதையே அர்ச்சிராதி மார்க்கம் என்று சொல்லப்படும் தேஜோ வழி இது நிவர்த்தியோடு உபாசிப்பவர்கள் சரீரத்தை விட்ட பிறகு தேவலோகங்களுக்கு போகும் வழி அபசவ்யம் என்பது பித்ருயானத்தை குறிக்கும் தூம்ராதி சொல்லப்படும் தூம புகைமக மயமான வழி இது பிரவிறத்தியோடு உபாசிப்பவர்கள் சரீரத்தை விட்ட பிறகு பித்ருலோக்கங்களுக்கு போகும் வழி மார்கஸ்தால் மார்க்கத்தில் ஸ்திதியை கொடுக்கும் துவநக்ஷத்திரோடு விளங்கும் விஷ்ணுலோகத்தை குறிக்கும் சூரியன் முதலான கிரகங்கள் எல்லாம் அவரவர்களுடைய மார்க்கத்தில் சஞ்சரிப்பதானது துருவனுக்கு அத்தீனமாயிருப்பதால த்ருவ மண்டலத்தை மார்கஸஸ்தம் என்று சொல்லப்படும் விவிதமான சவ்ய அபசவ்ய மார்கஸ்தங்கள் என்ற மார்க்கங்களில் ரூபமாயிருப்பவள் என்றும் இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லல அஞ்சு பித்ருக்கள் இருக்கும்படியான லோகத்திற்கு போகும் வழியானது பித்ருயானமானது அகஸ்தியஸ்தானத்திற்கு வடக்கிலும் அஜவீதிக்கு தெற்கிலும் வைஸ்வானர வழிக்கு வெளியாகவும் சூரியன் போகும் வழிக்கு இருக்கிறது இங்கு மகாத்மாக்களும் அக்னிகோத்ரிகளுமான ரிஷிகள் வேதத்தை புகழ்ந்து கொண்டு அப்போதைக்கப்போது தங்கள் தங்கள் மரபில் தோன்றி வேதத்தை ஸ்தாபனம் செய்து ஆச்சந்திர தாரகம் இங்கு இருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது अगस्तस्य तत्रो सते ஜவீச்சிணம் பித்திருணசை பைஷ்வா நகி தாத்மோஷயோத்திரமேசந்தோவிக்குபந்தேகாம்பாஸஸ்து திணித்தே புனர்பிராம சத்தி யுகேயுகே சந்தப்தபாச்சார ியா் ஜூச்ச பச்சிமாந பூர்வா ஜாயன் தீஸ்விமர் திண்டி நி யூதிணுதார்க்க விஷுபுராணம் ட்விதீசம் இவர்கள் வேதத்தில் பிரவர்த்தி மார்க்கத்தை போதிக்கும் கர்மகாண்டத்தை பின்பற்றுகிறவர்கள் ஒவ்வொரு யுகத்திலும் வேதத்தை ஸ்தாபித்து அதில் சொல்லப்பட்ட கர்மாக்களை தெளிவுறச் செய்ய வேண்டிய போதெல்லாம் அவர்கள் தங்கள் குலங்களில் தோன்றி ஜனங்களுக்கு வேத மார்க்கத்தையும் மரியாதைகளையும் காட்டிவிட்டு திரும்பவும் தங்கள் இருப்பிடத்திற்கு பித்ருயானத்தின் வழியாக வந்து விடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டது அகஸ்தியஸ்தானம் என்பது லோக லோக பர்வதத்தின் வடக்கு உச்சி என்பதாக சொல்லப்படும் லோகபாலகர்கள் இருக்க பெயர் என்பது மூலம் பூராடம் உத்ராடம் அடங்கியது வைஸ்வானர பதம் என்பது பூரட்டாதி உத்ரட்டாதி ரேவதிவை அடங்கியது ஆறு தேவர்கள் இருக்கும்படியான லோகத்திற்கு போகும் தேவயானமானது நாகவீதிக்கு வடக்கிலும் சப்தரிஷிகள் இருப்பதற்கு தெற்கிலும் சூரியனுடைய மார்க்கத்திற்கு வடக்காகவும் இருக்கிறது அங்கு இந்திரியங்களை வசப்படுத்தினவர்களும் விமலர்களும் பிரம்மச்சாரிகளும் சந்ததியை வெறுத்தவர்களும் ஊர்தரேதஸ்களும் ஆகவே மிருத்தவை ஜெயித்தவர்களும் சித்தியை அடைந்தவர்களுமான முனீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் லோபத்தை விட்டவர்களாய் மைதுனத்தை தள்ளியவர்களாய் இச்சை துவேஷம் முதலியவை இல்லாதவர்களாய் பிரவருத்தி மார்க்கத்தை பரித்தியாகம் செய்தவர்களாய் சுத்தர்களாய் பிரளயகாலம் வரை பிறப்புலாதவர்களாயிருப்பார்கள்ிணம் உத்தர சித்து பத்தியானஸ்து திரே தேவி நித்த விமலா ப்ரமச்சாரிண சந்தி ஜும் சந்தி துதிசிய அஷ்டீதிச்ரா முனீனூத்த உதத்தான ஸிதாத்தப்ப்ளவம் தேகாத் லோப்பய மைத்துனாத் வேஷா பிரவத்தூத்த புனச்சா காமசம் இச்சா தேர்ஷர்ஷனாஸ் அமத்தம் ஹி வயஜி ஆபூத்த சம்பளவம் ஸ்தானம் அமத்தம் ஹி பசி லோக்கியஸி காலோயம் அப்புனர்மா உச்ச மச்ச புராணம் ஏழு சப்தரிஷிகள் ஸ்தானத்திற்கு வடக்கானதும் மேலானதும் திருவன் இடத்திற்கு விஷ்ணுபதம் என்று பெயர் அது தோஷங்களே இல்லாதவர்களும் இந்திரியங்களை அடக்கினவர்களும் புண்ணிய பாபங்கள் இல்லாதவர்களும் துக்கஹேதுக்கள் கொஞ்சமும் இல்லாதவர்களுக்குமான யதிகள் இருக்கும் இடம் அவர்கள் அங்கிருக்கும் விஷ்ணுவோடு தன்மையாய் சதா சென்ற மனதுடையவர்களான யோகிகள் ஊர்தோக்தரம் எத்திர்த்திதான் ஏதத் விஷ்ணு பதம் திவ்யம் திரு ம்ம்ோம்பாசரம்ம்திணியாபீட்சியோ பரமேஷீஷாத்திஹேத்தவியோஷந்தோ பரமம் பத்தம் திவி வசம் யோகிதாம் தன்மையானவிஷ்ணோர தமான மூன்று லோக்கங்களில் ரூபாய அம்பாள் இருப்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் எட்டு உபாசனா கிரமத்தில் என்றும் தட்சிண என்றும் இரண்டு மார்க்கங்கள் இருக்கின்றன அவற்றில் வாம என்பது தன் தன்னுடைய வர்ணாசிரமப்படி செய்ய வேண்டிய எல்லா கர்மாக்கள் அக்னிகோத்திரம் முதலான ஸ்ரௌத கர்மாக்கள் அஷ்டகம் முதலான ஸ்மார்த்த கர்மாக்கள் எல்லாவற்றிலும் எந்தெந்த தேவதைகள் பிரதானமாகவோ அங்கபூதமாகவோ சொல்லப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஸ்தானத்திலெல்லாம் தான் உபாசிக்கும் திரிபுர பைரவி முதலான தேவதையை பாவனை செய்து இதற்காக அந்த மார்க்கத்தில் உள்ளவர்கள் கர்மாக்களின் மந்திரங்களில் எந்தெந்த தேவதையின் பெயர் வரும்போதெல்லாம் அதற்கடுத்தாற் போல் தான் உபாசிக்கும் தேவதையின் பெயரை எப்போதும் சேர்த்து சொல்லுவார்கள் வரவீம்புராம் வீதமக்கூர்மாத் தேவரவீதிபம் சதியணமித்தம் நோச்சாரியம் நசேஷணம் ஆப புனிவீ உரிபுரைரவீம் குறியமிகோ திருப்தம் விஷ்ணுபைரவ ீம் மலம்பத்திரம் நியோஜயேத் ாயீம் திரிபுராம் பைரவீம் உச்சரன் சிவா மாயே சூரிய யா நேதையேத் உது ஜாத்த வேத்தம் வகந்தி கேத்தபா திருஷ்யே விஷ்வா சூரியம் தோசேரமீரவே தர்த பிரபுஞ்சேத் திருப்தியம் ப்ரமைவம் ஆஹனே ஸ்வீத்தூன்பைரீதி தப்பியம் பைரவீ மாதைரவியதரா பூர்வம் தற்பேணபிஜய ஜோதிஷ்டோமாதூஜய தைரவணிச்சைரவீம் ஏம் தும்யாவே யஜேத்ரிபுரவீம் ஏஷ வாமேன மாகேண பூஜா தட்சிணதாம் வினாம் காளிகா புராணம் ஒன்போது மேலே சொல்லிய மார்க்கத்தில் தேவரிஷி பித்ருக்களுடைய ருணச்சோதனம் கடனை தீர்ப்பது ஏற்படுவதில்லை ஆகையால் அதன் அபாவத்தினால் உண்டாகும் பரபமானது அந்தந்த மார்க்கத்தைச் சேருகிறது தக்ஷிண மார்க்கத்திலோவென்றால் ஸ்ரௌத்தம் முதலான சகலவ கர்மாக்களிலும் அதில் சொல்லப்பட்ட தேவதையின் ஸ்தானத்தில் தான் உபாசிக்கும் தேவதையை பாவனை செய்ய என்ற நிர்பந்தம் யாதொன்றும் கிடையாது मनुष्यान योय ஊஷின் தேவான் பித்திரும் सर्वं பூத்தசயன் யோயேத் क्रियते सरहस्यं तो தஷ்யோச்சே காளிகா புராணம் பத்து வாமபார்கத்தில் இருப்பவனுடைய கொள்கை என்னவென்றால் தான் உபாசிக்கும் தேவதைகளை பற்றி செய்ய வேண்டியதாக அந்தந்த தந்திரங்களில் சொல்லியிருக்கும் கர்மாக்களுக்கு மற்ற சாமானிய கர்மாக்கள் அங்கங்கள் என்பது மற்ற தேவைகளுக்கு செய்யும் கர்மாக்களும் கொடுக்கும் அபிர்பாகம் முதலியவைகளும் தான் உபாசிக்கும் தேவதையைத்தான் சேருவதாக அவன் பாவிப்பான் அவர்களையும் தான் உபாசிக்கும் தேவதையாக அவன் பாவிப்பான் தட்சிண மார்க்கத்தில் இருப்பவனுக்கு அவ்விதமான பாவனா நிர்பந்தம் யாதொன்றும் கிடையாது ஆகவே அவன் செய்யும் கர்மாக்களின் மூலமாக தேவ ருஷி பித்ருக்களுடைய ருணமானது தீர்ந்து விடுவதால் வாம பற்றி சொல்லப்பட்ட பாபமானது ஏற்படுவதில்லை பதினொன்று இவ்விதம் ருணச்சோதனத்தின் சம்பந்தமான பாபம் யாதொன்றும் தக்ஷண மார்க்கத்தில் ஏற்படுவதில்லை ஆகையால் அந்த மார்க்கத்தில் மோக்ஷமானது சீக்கிரம் கிடைக்கும் வாம மார்க்கத்திலோ அவ்விதமான பாப்பம் சம்பவிப்பதான பிரதிபந்தத்தின் காரணமாக மோட்சம் கிடைப்பதற்கு தாமதம் ஏற்படும் பன்னெண்டு வாம மார்க்கத்தில் இருப்பவன் சாமானிய கர்மாக்களை செய்தாலும் செய்யலாம் செய்யாவிட்டாலும் பாதகமில்லை என்பது அவனுடைய கொள்கை அவனுடைய மார்க்கத்தில் சகலமும் அவன் உபாசிக்கும் தேவதையை பற்றியது அவன் கொடுப்பவைகளும் அவன் உபாசிக்கும் தேவதைக்கு போய் சேருவதால் மேலே சொல்லிய ருணச்சேரதனம் ஏற்படுவதில்லை அதனால் மோட்சமடைய தாமதம் ஏற்படுகிறது பதிமூணு மேலே சொல்லிய மார்க்கங்களின் பெயர்களை அனுசரித்து தட்சிண அம்பாள் உபாசிக்கப்படும் அம்பாளுக்கு தக்ஷிணா என்றும் உபாசகனுக்கு தட்சிணன் என்றும் அம்பாளுக்கு வாமா என்றும் உபாசகனுக்கு வாமன் என்றும் பெயர்கள் சொல்லப்படும் ிணா ஸிண உச்சேவீ பூஜ்யமான அச்சேஷே சா வாத்து பிரீர் தூஜோகோபி ராமஸ்தன் சத்திரியாஜனை அன்ப கி ாஹாதி வர் பூஜைத் தம் யாவை நண்சோதன பித்திருவனீனா தைபுரோரோ பாரவ பதினாலு இப்படி இவ்விரண்டு மாம மாணது அனுஷ்டானத்தின் கடினமாயும் மோஷம் அடையச் செய்வதில் தாமதம் மான சாதனமாயும் இருக்கையில் சிஸ்டர்களுக்கு அந்த மார்க்க திருப்தி ஏற்படுவதை நாம் பார்க்கிறோமே அதன் காரணம் என்ன சிஸ்டர்களில் இரண்டு வகையுண்டு ஐகிகோகத்தில் பரக்தர்களாக சிஸ்டர்கள் மோட்சத்தை அடைவதில் கொஞ்சம் கூட தாமதத்தை சகிக்க மாட்டார்கள் அவர்கள் தட்சிண மார்க்கத்தை அவலம்பிப்பார்கள் மற்றவர்கள் பல்வகையான ஐகீக போகங்களையும் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்க வேண்டுகின்ற ஆசையினால் மோட்சமடைவதில் ஏற்படும் தாமதத்தையும் சகித்துக்கொண்டு வாம மார்க்கத்தை பின்பற்றுவார்கள் அந்த மார்க்கானது பக்தி முக்தி இரண்டையும் கொடுக்குமாதலால் விஷயப்பற்றுடையவர்களாய் அந்த மார்க்கத்தையே அனுசரிக்கும் பிரபுத்தியோடு கூடியவர்களாய் இருக்கிறார்கள் அனுசரிப்பவன் இகலோக சுகை சர்வத் வல்லப மதநோபம காந்தேன சராஷ்டோக படி சகல சௌபாகியோடும் சகல ராஜர்களையும் வசப்படுத்திக் கொண்டு மங்கையர்களுக்கெல்லாம் அன்மதனாய் சகல பிராணிகளுக்கும் யஜமானனாய் ஸ்வேசாரியாய் விளங்குகிறான் என்றதாக சொல்லப்படுவான் இந்த இரண்டு விதமான உபாசனா மார்க்கங்களில் மகாமாயா சாரதா சைலபுத் இவர்களை தட்சிண மார்க்கமாகவே உபாசிக்க வேண்டும் என்றும் மற்றவர்களை இவற்றில் எந்த மார்க்கமாகவும் உபாசிக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது यता तता प्रकारेण दक, यो महामायाति मर्चते திணியன भवति வினா மகா மாயிமர்ச்சே சாபசர்வலோகேபியசுதோவத்தூவூத்தோவூர்மீரிதா தா திணியா மதேவா பூஜனீயஸ் தைக காளிகா புராணம் பதினாறு ஆயினும் இவ்விரு வகையான உபாசகர்களில் பாமாச்சாரியின் உபாசனையானது இதர தேவதைகளுடைய ஆசையை செய்யாததாலும் தக்ஷணாச்சாரியின் உபாசனையினால் சகல தேவர்களுடைய ஆசையும் பூர்த்தி அடைவதாலும் தட்சிண மார்க்கமே உத்தமமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிம் துய்பூஜோ சர்வாஷூர கோஷ்மா தக்ஷிணஸ்தம காளிகா புராணம் பதினேழு இந்த மார்க்கங்களை பற்றி இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது அம்பாள் சவ்ய அப்ய வாம என்ற இரண்டு மார்க்கங்களும் இருப்பவள் என்பது அதாவது இந்த இரண்டு மார்க்கங்களாலும் அம்பிகையை உபாசிக்கலாம் என்று அர்த்தம் வாம மார்க்கத்தினாலேயே உபாசிக்கப்படும் திரிபுரா பைரவி முதலான தேவதைகளும் தட்சிண மார்க்கத்தினால் மட்டுமே உபாசிக்கப்படும் சாரதா முதலான தேவதைகளும் எதேச்சமாக இஷ்டப்படி வாம மார்க்கத்திலாவது தட்சிண மார்க்கத்திலாவது அது உபாசிக்கப்படும் சிவதூத்தி முதலான தேவதைகளும் பரமார்த்த திருஷ்டியோடு பார்த்தால் திரிபுர சுந்தரியோடு அபேதமாயிருப்பதால் அவர்களை உபாசிப்பதன் மூலம் அம்பிகை உபாசிக்கப்படுகிறாள் என்று ஏற்படுவதால் சவ்யஸ்து சவ்ய என்ற மார்க்கங்கள் இரண்டும் அம்பால் இருப்பதை இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது பதினெட்டு சவ்யா பவசிய சௌஷும் நேஷு என்ற சிவசூத்திரத்தில் சொல்லப்பட்டபடி சவ்யம் என்பது இடா என்ற நாடியையும் அபசவ்யம் என்பது என்ற நாடியிருந்துனால் பிர மிகவும் கூடியதானபத்தில் உட்படுவர்களாயிருக்கும்போது என்று சொல்லப்பட்டபடி அவர்களுடைய அவ்விதமான ஆபத்தை அநாயசமாக செய்யக்கூடிய தன்னுடைய நாமஸ்மரணம் முதலின் சாதனங்கள் மூலமாகவே அம்பாள் பரமதையுடன் தடுத்து விடுகிறாள் என்பதாக அடுத்த நாமத்தில் சொல்லப்படுகிறது தொள்ளாயிரத்தி பதிமூணு சகலவிதமான ஆபத்துக்களையும் விசேஷமாக நிவாரணம் செய்பவள் அம்பிகையே சரணம் என்பதாக நினைத்திருப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் எல்லோரையும் அவள் காப்பாற்றுகிறாள் என்றும் பாக்கி குணங்கள் இல்லாவிட்டாலும் அம்பாளுடைய நாமங்களை மட்டுமாவது ஸ்மரிசித்து கொண்டு அனன்ய சித்தத்துடன் உபாசிப்பவர்கள் மலை போன்ற ஆபத்துக்களுக்குட்பட்ட போதிலும் அவர்களையும் அம்பாள் காப்பாற்றுகிறாள் என்பதாகச் சொல்லப்படுகிறது ஏது சங்கன் பரிஜ மாமே உபாசே சா பத்தியோகை மைமா் சர்வூதையாந்த விம்தனோமந்தா சாய விர்தித்த மத் மெதாசிநோக்சனஸ் ப்ரமச்சாரிணோர்லீனா அம்பாளை குறித்து விஷ்ணு சொல்லுகையில் மனுஷியர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை பற்றி நந்தம் பதம் ரோதம் புத்த என்பது முதலாக சொல்லிவிட்டு அவற்றையெல்லாம் அம்பாள் நிவாரணம் செய்வதாக ஆபத் கிலா சுத்ம் என்பதாக சொல்ல பட்டது வராக புராணத்திலும் பிராதிகளால் குறித்து செய்யப்பட்ட சோஸ்திரத்தின் கடைசியில் சரணம் பிரபத்யே தேவி பரமேஸ்வரி ந தேசாம் ஆச்சி ஜாயந்தே க்வாபிஷங்கு சொல்லப்பட்டது ஆகவே ஆபத்து காலத்தில் செய்ய வேண்டிய அம்பாளுடைய சரண தியான ஒன்றே என்றும் அந்த ஸ்மரணையானது பிரம்மாதிகளையும் கிங்கரர்களாக சொல்லப்பட்டதே குருதே செய்துமென்றும் சொல்லப்பட்டது தொள்ளாயிரத்தி பதினாலு சாஞ்சல்யமே இல்லாதவள் அதாவது துக்கத்தினால் ஏற்படும் சாஞ்சல்யம் யாதொன்றும் அம்பாளுக்கு கிடையாதாகையால் இந்த நாமம் ஏற்பட்டது ரெண்டு அல்லது தன்னிடமே நிலையுள்ளவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் ச பகவக் கஸ்மின் பிரசிஷ்டி ஸ்வே மஹிம் நீ ஸ்ருதி மூணு ஸ்வ என்ற பதம் ஸ்வர்கத்தை குறிக்கும் அதற்கு அத்தியாக ஈஸ்வரியாக இருப்பவள் ஸ்வஸ்தா 4. சூ ஷோபமான அஸ்தா ஸ்திதில்லாமல் இருப்பது அதாவது கதி ஆகவே சோபனமான கதியை கொடுப்பவள் ஸ்வஸ்தா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு மதுரா இயற்கையாகவே யாவராலும் விரும்பப்படுகிறவள் ஒன்று அதாவது உபாதிகளின் சேர்க்கை யாதொன்றும் இல்லாதிருக்கும் போதே சகலமானவர்களுடைய விருப்பத்திற்கும் இடமாயிருப்பவள் என்று தாத்பரியம் மதுரம் என்ற பதத்திற்கு மதுரம் ரசபத் மதுரா ச புஷ்பு என்று விஸ்வகோஷ வசனத்தின்படி ரசத்தோடு இருப்பது இனிப்பு பிரியத்தை இருப்பது முதலான அர்த்தங்கள் உண்டு ரெண்டு அல்லது ஸ்வ தன்னுடையதான பரவ அவஸ்தானம் இருப்பிடம் மதுரா மதுரா நகரமாக உடையவள் ஸ்வபாவ மதுரா என்றும் சொல்லலாம் மீனாட்சி தேவி வழங்கி கொண்டிருப்பதும் ஹாலாஸ்திய கஷேத்திரம் என்ற பெயருடையதுமான தக்ஷிண மதுரா என்ற இடத்தில் நிவாசமாயிருப்பவள் அல்லது அந்த க்ஷேத்திரூபமாயிருப்பவள் என்று தாத்பரியம் மூணு ஸ்வ தன்னுடைய பர பிரதிபையில் அவமா முதன்மையானவர்களுடைய துரா பாரத்தை தாங்குகிறவள் ஸ்வபாவ மதுரா என்றும் சொல்லலாம் அதாவது ஆத்ம ஞானத்தில் உத்தமமாயிருப்பவன் பொறுப்பை எல்லாம் அம்பாள் ஏற்றுக்கொள்வதாக தாற்பயம் அப்படி தூகத்தடியானது வண்டியின் சர்வோத்தமான அங்கமாக இருந்து கொண்டு அதன் சகல பாரத்தையும் தாங்கி நிற்கிறதோ அம்மாதிரி ஆத்மக் பாரங்களையெல்லாம் நிர்வாகம் செய்கிறாள் என்று சொல்லப்பட்டது அவம என்ற பதமானது நிதிருஷ்டம் என்ற அர்த்தத்தோடு கூடியது மட்டுமல்ல பிரதமம் என்ற அர்த்தமும் அதற்கு உண்டு என்பதாக பாஷியத்தில் ஸ்ருதி வாக்கியங்களிலிருந்து காட்டப்பட்டிருக்கிறது நாலு ஸ்வபாம் ஆத்ம யார் உண்டு பண்ணுகிறார்களோ கிடைக்கச் செய்கிறார்களோ அவர்களுக்குள் தூ உத்தமமானவள் ஸ்வபாவ மதுரா சொல்லலாம் அஞ்சு சு ஷோபனமான அபாவா ஸ்வபாவா ராகம் துவேஷம் வைஷமியம் நைர்குண்யம் முதலியவைகளை பாவங்கள் என்று சொல்லப்படுவதால் அவைகளுக்கு எதிராக சோபனமாயிருப்பவைகளுக்கு அபாவங்கள் என்று பெயர் அவைகளையே இங்கு ஸ்வபாவங்கள் என்று சொல்லப்பட்டது அவற்றால் மதுரமாயிருப்பவள் ஸ்வபாவ மதுரா அபாவங்களை சோபனங்கள் என்று சொல்லப்படுவதால் மேலே சொல்லிய பாவங்கள் அசோபனங்கள் என்று ஏற்படுகிறது ஆறு ஸ்வ தன்னை சேர்ந்தவர்களிடத்தில் தன் பக்தர்களிடத்தில் பாவ அவஸ்தானமாயிருப்பதால் மதுரா மதுரமானவள் ஸ்வபாவ மதுரா என்றும் சொல்லலாம் ஏழு ஸ்வ தன் பக்தர்களுடைய பாவபக்தியினால் மது உத்தமமான பலத்தை கொடுப்பவள் ஸ்வபாவது மதுபின் ததி என்ற சுதிவாக்கியத்தில் வரும் மது என்ற பதத்திற்கு இம்மாதிரி அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது எட்டு மேலே சொல்லப்பட்டவை மாதிரி பாவம் என்ற பதத்திற்கு இருக்கும் அபிப்பிராயம் அவதாரம் முதலான வேறு அர்த்தங்களையும் ஒட்டி இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி தீரா பண்டிதையாய் இருப்பவள் ஒன்று அல்லது தைரியத்தை என்றும் சொல்லலாம் பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் புத்தியானது ஏற்படுவது என்பதாக கீதையில் ஈஸ்வரேவாம் அத்வைதவாசன என்று சொல்லப்பட்டது மூணு அல்லது புத்தியை கொடுப்பவளான இரா என்ற பெயருடைய தசமி திதியோடு கூடியவள் தீரா என்றும் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி பதினேழு பண்டிதர்களால் நன்றாக அர்ச்சிக்கப்பட்டவள் ஒன்று தீரர்கள் பிரம்மத்தை உபாசிப்பதை பற்றி தம் தீரா சகபய்தி என்பதாக ஸ்ருதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது மாதஸ்தவபதயுகலம் நாகம் முஞ்சாமி என்று கல்யாண சரணால் தன்னை பற்றி சொன்னது மாதிரி உபாசக சிரேஷ்டர்கள் தங்களுக்கு எது அதை பாராட்டாமல் அம்பாளுடைய சரணயுகலத்தை கெட்டியாக பிடித்து ஆகையால் அவர்களை தீரர்கள் என்று சொல்லப்பட்டது மூணு அல்லது ஞானத்தோடு அபின்னமான ரசம் ஆனந்தத்தை உத்தேசித்து அர்ச்சிதா உபாசிக்கப்படுகிறவள் தீர சமர்ச்சிதா என்றும் சொல்லாம் தொள்ளாயிரத்தி பதினெட்டு நன்றாய் ஆராதிக்கப்படத்தக்கவள் ஒன்று சைத்தன்யம் என்பது சித்ரூபம் ஆத்ம சைத்தன்யம் என்றால் ஆத்மாவின் சித்ரூபம் சித்ரூபமான ஆத்மா அதையே ஆத்மா என்பதாக ஆத்ம சைத்தன்யம் என்பதான சிவசூத்திரத்தில் சொல்லப்பட்டது அர்க்கியம் என்பது பூஜைக்கு யோகியமான ஜலம் முதலேவை நீராதாரம் என்று சொல்லப்படும் பூஜையானது சிட் ஞானத்துடன் அபேத பாவன ரூபமாயிருப்பது என்று சொல்லப்படும் ஞானமர்க்கியம் பாவனோபனிஷத்தில் சொல்லப்பட்டது தந்திரராஜத்திலும் அகம் ஜிிதம் ஸ்ீக்க பூஜன்தீகமீதம் என்று சொல்லப்பட்டது ஸ்வாத்மச்சைத்தியத்தினின்றும் வேறாக தோன்றும் ஞாத்துரு ஞான ஞேயங்களின் பேத செய்யாமல் சின்மாத்திர ரூபமாக எல்லாவற்றையும் ஏகீகரணம் செய்து பாவனை செய்வதை சைத்தன்யர்கம் என்று சொல்லப்பட்டது அவ்விதமான உபாசனையினால் நன்றாய் ஆராதிக்கப்பட தகுந்தவள் என்பதை இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது இவ்விதமான உபாசனையை பற்றி சோகம் பாவேன பாவகேத் என்றும் பாவேன பாவகேத் என்றும் சொல்லப்பட்டது அல்லது சைத்தன்ய சுவாத்மாவனுடைய தன்னுடைய அர்க்கிய ஞானத்தினால் சுவானுபூதியினால் நன்கு ஆராதிக்கப்பட்ட தக்கவள் என்றும் சொல்லலாம் இவ்விதம் சுவானுபூதியினால் ஆராதிப்பதை பற்றி ஸ்வானு சாட்சா சுவாத்ம பூதாம் மகேஸ்வரேம் பூஜை ஏ தாத்தரேவ பூஜா ச புருஷார்த்த த என்பதாக ஸ்காந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூணு அர்க்யம் என்ற பதத்திற்கு அர்க்ய பூஜாபிதோ மூல்யப்யர்கோத்யாத் என்ற விஸ்வகோஷன வசனத்தின்படி வித்யை என்றும் அர்த்தம் உண்டு பொதுவாக மந்திரங்கள் என்று சொல்லப்படுவதில் ஸ்ரீ தேவதையை பற்றியவைகளுக்கு வித்யை என்றும் புருஷ தேவதையை பற்றியவர்களுக்கு மந்திரங்கள் என்றும் இரண்டு வேதங்கள் உண்டு ஆகவே சைத்தன்யம் என்ற பெயருடைய வித்தியினால் சமாராத்யா என்றும் இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் இது புவனேஸ்வரி மந்திரத்தை குறிக்கிறது ஜபித்வாத சாகசிரம் மந்திரம்ய வாசகம் மகாபாத சங்கை என்றிதா ஸ்லோகத்தில் வரும் சைத்தன்யம் என்ற பதத்திற்கு வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கிறது அதனால் சைத்தன்யார்க்யம் என்ற பதமானது புவனேஸ்வரி மந்திரத்தை குறிப்பதாக ஏற்படுகிறது நாலு அல்லது சைத்தன்யம் என்பது சம்பித்ரூபமான ரசம் என்று அர்த்தம் சேத்தனாசம் தேவி பூஜையில் சொல்லப்பட்ட சாமானியார்கிய பாத்திரம் விசேஷார்கிய பாத்திரம் இவை இரண்டில் விசேஷார்கிய பாத்திரத்தில் அதை நிரப்பி சம்ஸ்காரங்களால் பூஜார்கமாக செய்து அதனால் ஏற்படும் தர்ப்பணம் முதலியானவைகளில் ஆராதிக்கப்படுபவள் சைத்தன்ய சமாராத்யா இதன் விவரங்களை பற்றி பரசுராம கல்பசூத்திரம் முதலியவற்றில் பார்க்கவும் அஞ்சு தாந்திரிகர்களால் குண்ட கோளாத்பவம் என்று சொல்லப்படும் பஞ்சமத்தில் ரசத்திற்கு சைத்தன்யம் என்று பெயர் மேலே சொல்லப்பட்ட விஸ்வகோஷ வசனத்தின்படி பிராணிகளிடமிருந்து அது ஏற்படுவதால் சைத்தன்யம் என்று பெயர் ஏற்பட்டது அதனால் சமாராத்யா என்றும் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி பத்தொம்பது சைத்தன்ய குசும சித் சைத்தன்யம் ஆகிற புஷ்பத்தில் பிரியமுள்ளவள் என்று ஆச்சாரியால் பிரயோகித்தது போல் சைத்தன்யத்தை புஷ்பமாக சொல்வது கவிகளின் சம்பிரதாயம் மகத்தான பலத்தை கொடுப்பதால் உபமானம் பொருத்தமாக இருக்கிறது சைத்தன்ய குசுமம் என்று இங்கு சொல்லப்பட்டது அதையுள்பட புஷ்படகம் என்று சொல்லப்படும் எட்டுவித புஷ்பங்களை குறிக்கும் அஹிம்சா பிரதமம் பும் இந்திரியாணம்கந்தி புஷ்பம் தயா புஷ்பம்ான புஷ்பம் பரமதம் தபும் சத்ய புஷ்பம் பாவ புஷ்பதாஷ்டமம் இவற்றில்ஷ்பத்தை சைத்தன்யகுசுமத்தை பரமென்பதாக சொல்லப்பட்டது தொள்ளாயிரத்தி இருபது சதோதிதா சதா உதயமாயிருப்பவள் ஒன்று அதாவது அம்பாள் ஸ்வப்பிரகாசத்தோடு இருப்பதால் நித்தியகாலமும் உதயமாகி விளங்கி கொண்டிருப்பதாக இங்கு சொல்லப்பட்டது ரெண்டு அல்லது சஜ்ஜனங்களின் மனதில் பூர்ணமாய் விளங்கி கொண்டிருப்பவள் என்றும் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சதா துஷ்டா எப்போதும் சந்தோஷத்தோடு முந்திய நாமத்திற்கு சொல்லப்பட்டபடி சஜ்ஜனங்களிடத்தில் பூர்ணமான சந்தோஷத்தோடு இருப்பவள் சொல்லலாம். தொள்ளாயிரத்தி தருணாதித்ய பாடல மத்தியான காலத்தில் சூரியனை போல் பாடல வர்ணமாய் இருப்பவள் உன்னை என்றால் வெளுப்பும் சிகப்பும் கலந்த நிறம் இப்படி சொல்வதால் அம்பாளை சொல்வதற்கு விரோதம் யாதொன்றுமில்லை என்பது கவனிக்க வேண்டிய விஷயம் அம்பாளுடைய ரூபத்தில் நிறமானது மூர்த்தி பேதங்களையொட்டியும் தியான பேதங்களையொட்டியும் வெவ்வேறு விதமாயிருப்பதாக சொல்லப்படும் मोक्ष धर्म प्रकल्पने स्त्री वश्ये राज वश्ये च जन पाटल बीता तनस्य மோஷர்ஷியே ராஜவசியேச்ச ஜன வசியேச்ச பீத்தோ கிருஷ்ணா பபிரோர்ஷணே பிரோக் கிருதிபே தேயா ஜோதி பரா இப்படி பலவர்ணமாக இருப்பதை பற்றி சுத்தியிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூணு தருணாதித்யன் என்பதற்கு மாத்தியானிக காலத்து சூரியன் என்று பாஸ்கரராயர் அர்த்தம் சொல்லியிருந்தாலும் இந்த பதமானது இளஞ்சூரியனை பாலார்கனை குறிக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தக்ஷிணா தக்ஷிணாத்யா தட்சிண மார்க்கத்தினாலும் வாம மார்க்கத்தினாலும் ஆராதிக்கத்தக்கவள் ஒன்று அல்லது தட்சிணையினால் பண்டிதர்களால் ஆராத்யா என்றும் சொல்லலாம் ரெண்டு தட்சிணர்கள் என்றால் பண்டிதர்கள் சாமர்த்தியசாலிகள் அதக்ஷர்கள் என்றால் மூர்கர்கள் இவ்விருவர்களாலும் அதாவது பண்டிதர்களாலும் வாமரர்களாலும் ஆராதிக்கப்பட்டவள் என்றும் சொல்லலாம் மூணு அல்லது கேவலம் கர்மாவை கர்ம மட்டும் அறிய விரும்புகிறவர்கள் கைப்பிடிப்பவர்கள் தக்ஷணர்கள் என்றும் அதனால் அதக்ஷணர்கள் என்பவர்கள் பிரம்மஞானிகள் என்றும் சொல்லலாம் இவ்விதமாக பிரம்மஞானமில்லாதவர்களை தக்ணர்கள் என்று வித்யா ததாரோக்தி காமா பரா தத் தட்சிணாயந்தித் தபஸ்வினா என்ற தி வாக்கியத்தின் வியாக்கியானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விருவிதமான உபாசகர்களாலும் அம்பாள் ஆராதிக்கப்படுவதை இந்த நாமத்தில் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தரஸ் மேர முகாம்பு புன்சுரிப்போடு கூடிய முகாரபிந்தத்தை உடையவள் முகம் கரம் பாதம் இவற்றை தாமர ஒப்பிடுவது கவிகளின் சம்பிரதாயம் கராரவிந்தேன பதார விந்தம் முகார விந்தே வினிவேசயந்தம் வடசிய பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி ரெண்டு முகத்தையே தாமரச உடையது அதாவது முகமாகிற தாமரச புஷ்பத்திற்கு அடிக்காம்பு கழுத்து அது தர சங்கம் ஸ்மேரமாக சோபிக்கிறதாக உடையவள் தரஸ்மேர முகாம்புஜா என்றும் சொல்லலாம் கழுத்தை இம்மாதிரி சங்கமத்திற்கு சமமாக கம்பு கண்டி முதலானதங்களில் சொல்வது கவிகளின் வழக்கம் மூணு தரே பயகாலத்திலும் ஸ்மேரமான முகாம்புஜத்தை உடையவள் என்றும் சொல்லலாம் அதாவது கல்பாந்த பிரயம் முதலான பயங்கரமான காலங்களில் பிறருடைய முகங்களில் பயத்தினால் வைவர்ண்யம் ஏற்படுகையில் அம்பாள் அப்போதும் புன்சிரிப்புடன் விளங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பது தாத்பரியம் நாலு தரே பக்தர்களை ஆதரிக்கும் விஷயத்தில் ஸ்மேர பிரசன்னமான முகாம்புஜத்தை உடையவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் இதற்கடுத்தார் போல் வரும் பாதி ஸ்லோகமாகிய கௌலினி கேவலா நர்கிய கைவல்ய பததாயினி என்பதில் நாலு நாமங்கள் வருகின்றன அவற்றில் மூன்று ஏற்கனவே வந்தவை குலாங்கனா குலாந்தா கௌலினி குலயோகினி கிளிம்காரி கேவலா குஹ்யா கைவல்ய பததாயினி ஆகவே புனருத்தி என்று தோஷத்தை போக்குவதற்காக இவர் சரியாக பிரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அதற்காக சலாட்சர சூத்திரகாரர் இந்த பாதி ஸ்லோகத்தை கௌலினி கேவலா நர்கிய கைவல்ய பததாயினி என்பதாக இரண்டு நாமங்களாக பிரித்திருக்கிறார் ஏற்கனவே கௌலினி என்று வந்த இவர் அதை கவுலினி குலயோகினி என்று சேர்த்திருப்பதால் அவர் மதத்தின்படி பௌனருப்தியம் ஏற்படவில்லை பரிபாஷா ஸ்லோகாரரான ஸ்ரீ நர்சிம்மானந்தநாதர் இந்த சலாட்சர சூத்திர விபாகத்தை அனுசரிக்காமல் கவுலினி கேவலா என்றும் அனர்கிய கைவல்யபதாயினி என்றும் பிரித்திருக்கிறார் ஏற்கனவே கௌலினி என்று வந்த இடத்தில் அதை தனிநாமமாகவும் குலயோகினி என்பதை தனிநாமமாகவும் அவர் பிரித்திருப்பதனால் நாமங்களின் கணக்கு ஒன்று கூட இருக்குமே என்று தோன்றலாம் ஆயினும் பிரசவித்ரி பிரசண்டாக்கியா பிரதிஷ்டா பிரகடா கிருதிகி என்பதில் வரும் பிரகடா கிருதி என்பதை சலாட்சர சூத்திரகாரர் பிரகடா ஆக்ருதி என்று இரண்டாக பிரித்திருக்கையில் ஸ்ரீ நரசிம்மானந்தநாதர் அதை ஒரே நாமமாகச் சொல்லுவதால் கணக்கு சரியாகத்தான் இருக்கிறது பாஸ்கர ராயர் தன் பாஷ்யத்தில் இருந்த இரண்டு விபாகங்களுக்கும் காரணத்தை சொல்லிவிட்டு தன் குருசரணாலுடைய மத படி நாமங்களை பிரித்து அர்த்தம் சொல்லி இருக்கிறார் அவ்வித நாம விபாகத்தின் காரணத்தை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் பாஷ்யத்தின் மூலத்தை பார்த்துக் கொள்ள கோரப்படுகிறது தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேவலா பௌல தர்மத்தையும் கேவலம் என்ற ஞானத்தையும் உடையவள் ஒன்னே ஈஸ்வர ஞானத்தை கேவலம் என்று சொல்லப்படும் அவ்விதமான பிரயோகங்கள் அநேகம் ஜெயின தந்திரங்களில் காணப்படுகின்றன ரெண்டு அல்லது சகல தர்மங்களிலிருந்தும் விடுவிக்கப்பட்டவள் அதாவது தர்மங்கள் யாதொன்றும் இல்லாதவள் கேவலா என்றும் சொல்லாம் மூணு அல்லது சுகதுக்கங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டவள் கேவலா என்றும் சொல்லலாம் அவ்விதமான அர்த்தமானது தத்விமுக்திஸ்து கேவலி என்ற சிவசூத்திரத்தில் கேவல சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு தத் என்ற பதமானது முந்திய சூத்திரமான சுகா சுகேயோர் பகிர்மனம் என்பதில் சொல்லப்பட்ட சுகதுக்கங்களை குறிக்கும் நாலு கேவலம் என்ற பதத்திற்கு கேவல் அஞான நிர்ணிதே கேவலம் சோக்தம் கேவல குகனே என்று விஸ்வகோஷ வசனத்தின்படி ஏக ஒன்றான கிருஷ்ண முற்றிலுமான நிர்ணயிக்கப்பட்ட என்ற அர்த்தங்கள் உண்டு இவற்றையொட்டியும் அங்கு அந்த பதத்திற்கு அர்த்தங்கள் சொல்லலாம் ஆயினும் இவற்றினால் ஏற்படுவது என்னவென்றால் அம்பாள் கேவலம் கௌல தர்மத்தையே உடையவள் என்று அர்த்தம்தான் அஞ்சு அல்லது கௌலினிகள் கௌல மதத்தை ஞான ார்களோ அவள்வுலினி கேவலா என்றும் கவுலினிகளால் நிர்ணயிக்கப்பட்டவள் கௌலினி கேவலா என்றும் சொல்லலாம் ஆறு இந்த நாமத்திற்கு காலினி கேவலா என்ற பாடாக்கிரமம் இருப்பதாக சிலர் சொல்லுவார்கள் பாஸ்கர இதை சொல்லவில்லை அப்போது காலா தர்மஸ்வரூபியும் ஒருவித தர்மமுமில்லாதவளாயிருப்பவள் என்று அர்த்தம் ஏற்பட்டுவிடம் அல்லது காலநிர்ணய தேவதைகள் யாரால் கேவலைகளாய் சாரமில்லாதவர்களாயிருக்கிறார்களோ அவள் கே காலினி கேவலா என்றும் சொல்லலாம் அதாவது காலநிர்ணயத்திற்கு அதீதமாயிருப்பவள் என்று தாத்பரியம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அனர்ய விலையற்றதான கைவல்ய பதத்தை கொடுப்பவள் உன் அதாவது அமூல்யமான விலை மதிக்க முடியாத அபரிச்சின்னமான கைவல்யம் என்ற ஐந்தாவது முக்தியை கொடுப்பவள் என்று தாத்பரியம் ரெண்டு அனர்கியா கைவல்ய பததாயினி என்ற பாடாக்கிரமத்தில் ஆ எங்கும் நிறைந்திருக்கும் கைவல்ய பதம் என்றும் அக்கைவல்யம் கைவல்யம் என்பது வேறு என்று இல்லாததான பதம் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஸ்தோஸ்திரங்களில் பிரியமுள்ளவள் ஒன்று ஸ்தோஸ்ரம் என்பது இருவகைப்படம் லௌகீகமான ஸ்தோஸ்திரமானது குணங்களை பற்றி சொல்வது அது நமஸ்காரம் ஆசீர்வாதம் சித்தாந்தத்தை சொல்வது பராக்கிரமத்தை சொல்வது விபூதிகளை சொல்வது பிரார்த்தனை செய்வது என்பதாக ஆறு வகைப்படம் நமஸ்காரஸ்தா சீச்ச சித்தாந்தோக்தி பராக்கிரமஹா விபூதி பிரார்த்தனா சேதி சத்விதம் சோத்ரலக்ஷணம் இவ்வகைகளை முறையே த்ரிஜெகத்வந்தியா அறுநூற்றி இருபத்தி ஏழு ிமதி நானூத்தி நாற்பத்தி எட்டு மித்யா ஜெகததி முப்பத்தி அஞ்சு பண்டாசுரவேந்திர நிர்முக்த சஸ்திர பிரத்யசர்ஷினி எழுபத்தி ஒன்பது இச்சாசக்தி ஜானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபி ஐம்பத்தி எட்டு சாம்ராஜ்யதாயினி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பார்க்கலாம் சொல்லப்படும் மந்திரத்தினால் வசப்படக்கூடிய தெய்வத்தனிடத்தில் இருக்கும் குணத்தை சொல்லுவது வைதிகமான ஸ்தோஸ்திரம் இவ்விருவகையான ஸ்தோத்திரங்களும் அம்பாளுக்கு பிரியம் என்பதாக அதாவது அவற்றால் அம்பாளுக்கு பிரியம் ஏற்படும் என்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது ரெண்டு அப் என்ற பதமானது தேவர்கள் மனுஷியர்கள் பித்ருக்கள் அசுரர்கள் என்ற நாலு வகையானவர்களையும் குறிக்கும் பல ஆதாரங்கள் ஸ்ருதியில் கிடைக்கப் தானி வா ஏ தானி சே பஞ்சம் தே வாஷ்ய பிதாசுரர்களிடத்தில் பிரியமுள்ளவள் என்றும் இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஸ்துதிமதி ஸ்துதியை உடைத்தாயிருப்பவள் அல்லது யாருடைய ஸ்துதியினால் மதி ஞானமும் ஈஸ்வர்ய கிடைக்கப் பெறுமோ அவள் என்றும் சொல்லாம் அதாவது யாரை ஸ்தோஸ்திரம் செய்தால் ஞானம் ஐஸ்வர்யம் இரண்டும் கிடைக்குமோ அவள் என்று அர்த்தம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வைபவ ஸ்ருதிகளால் நன்றாக புகழப்பட்ட வைபவத்தை உடையவள் அல்லது பரிச்ய என்ற கோஷவசனத்தின்படி சம்ஸ்துதி என்றால் பரிச்சயம் அனுபவம் என்ற அர்த்தம் அப்போது ஸ்ருதிகளால் நன்றாய் அனுபவிக்கப்பட்ட அதாவது நன்றாய அறியப்பட்ட வைபவத்தை உடையவள் என்றும் சொல்லலாம் ரெண்டு யுகாப்தியோர்தா ஸ்ருதிஷதா என்றரத்தில் சொல்லப்பட்டபடி ஸ்ருதி என்ற பதமானது நாலு என்ற எண்ணிக்கையை குறிக்கும் அதாவது நான்கு விதமாக அனுபவிக்கப்பட்ட வைபவத்தை உடையவள் என்றும் சொல்லலாம் அதாவது சரீர புருஷ ஷந்த புருஷோ வேத புருஷோ மகா புருஷஹா என்று பகுருஷோபநஷத்தில் சொல்லப்பட்ட நாலு வியூக ஸ்வரூபமாயிருப்பவள் என்பதாக தாத்பரியம் மூணு அம்பிகையானவள் சாந்தி வித்யா பிரதிஷ்டா நிவருத்தி என்ற நாலு ஸ்வரூபமாயிருப்பதாகவும் இவ்விதமான வியூகங்களால் சூழப்பட்ட நான்கு மூர்த்திகளாய் பரமசிவன் சுவாத்மானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதாகவும் கூர்மபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிஷ்டான வித்யா பிரதிஷ்டா மிருக்தோஷ அனையா मनस्विनी, மனதின் சுவாத்திரியத்தோடு இருப்பவள் அம்பிகையின் மனதானது பிறருக்கு ஆதீதமானதல்லவென்றும் அம்பிகை சுவாதந்தரியமான மதத்தோடு கூடியவள் என்றும் சாஸ்தர்களுடைய சித்தாந்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மானவதி பெருந்தன்மையோடு கூடிய மனதை உடையவள் மானமென்றால் மனதினுடைய பெருந்தன்மை ஆதரவு பக்தர்களுடைய அபராதங்களை மன்னிப்பது பிரமாணம் முதலிய அர்த்தங்கள் உண்டு அவையெல்லாம் அம்பாளிடம் இருப்பதால் மானவதி என்ற பெயர் ஏற்பட்டது தொள்ளாயிரத்தி மகேஷி மகேஸ்வரருடைய பத்னி அம்பாளுக்கு பெயர் ஏற்பட்டதற்கு காரணங்கள் மகாதேவா சமுத்பா மகத் பெரிய ஆத்ருதா மகேஷஸ்யோர்யஸ்மத் மகேஷிதே நாஸ்மிருத்த என்பதாக தேவி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மங்களாக்கிருதி மங்கள ரூபமான ஆருதியோடு கூடியவள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விஸ்வ மாதா லோகங்களுக்கெல்லாம் ஜனனியாயிருப்பவள் அல்லது விஸ்வ என்று விஷ்ணுவுக்கு பெயராகையால் அவருடைய மாதா என்றும் சொல்லலாம் இதே மாதிரி ஸ்ருதியில் என்று ஆரம்பித்து ஜனிதோத விஷ்ணோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஜகத் அதாவது சகல ஜகத்திற்கும் ஆதாரமாயிருப்பவள் என்று தாத்பரியம் ரெண்டு அல்லது பூமி இருந்து கொண்டு ஜகத்தை தாங்குகிறவள் என்றும் சொல்லலாம் மூணு தாத்ரி என்றால் உபமாதா செவிலித்தாய் என்றும் அர்த்தம் உண்டு செவிலித்தாய் போல் ஜெகத்தை பரிபாலித்து போஷித்து வருவதால் ஜகதாத்ரி என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் ஏஷ பூதபால ஏஷ சேத்துர்ஷாம் லோகானாம் அசம்பேதாய்ரு நாலு அம்பாளுக்கு இந்த பெயர் ஏற்பட்டதற்கு காரணம் யஸ்மா தாரய்தேலோகான் பிரித்தி மேஷாந்ததா திசாந்தாரே நாத்தோர் ஜகதாத்ரிமதா புதைஹே என்று தேவி புராணத்தில் சொல்லப்பட்டது தொள்ளாயிரத்தி முப்பத்தி விசாலமான நேத்திரங்களை உடையவள் ஒன்று வாரணாசியாம்பிசாலாட்சி என்ற பத்மபுராண வசனப்படி வாரணாசியில் இருக்கும் அம்பிகைக்கு விசாலாட்சி என்று பெயராகையால் அந்த ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் ரெண்டு விசாலா என்ற பதமானது பதிரிகாசிரமத்தை குறிக்கும் ஆயினும் அது இருப்பதால் அங்கிருக்கும் நேபாள பீடத்தையும் குறிக்கும் அம்பிகையுடைய பீட்டரூபிணியாக ஞாசம் செய்வதில் நேபாள பீடத்தை நேத்திரஸ்தானத்தில் ஞாசம் செய்வதன் பிரதல சொல்லப்பட்ட உடையவள் என்று இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கூடியவள் வைராகியம் என்றால் ராகம் பற்றுதல் இல்லாதிருப்பது தொள்ளாயிரத்தி பிரகல்ப துணிவோடு இருப்பவள் தைரியம் பலம் இவற்றோடு இருக்கும் ஸ்திரீக்கு பிரகல்பா என்று பெயர் அம்பிகையானவள் சிருஷ்டி முதலான கர்மாக்கள் செய்வதில் ப்ரௌடையாயிருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போது பரமோதாரா தொள்ளாயிரத்தி பரமோதாரா உத்கிருஷ்டமான ஔதாரியத்தை உடையவள் ஒன்று உதாரம் என்பது உதாரோ தாத்ரு மகதோ என்ற அமரகோஷ வசனத்தின்படி கொடுப்பதில் தாராளமாயிருப்பதை தவிர மகத்தானதென்பதையும் குறிக்கும் அம்பிகையானவள் தேசம் காலம் இவற்றை குறித்து மகத்தியாயிருப்பதால் பரமோதாரா என்ற பெயர் ஏற்பட்டது இதை ஆகாஷவ்சர்வகத நித்யகா என்று ஸ்ருதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு அல்லது பற மேலானதான மோத ஆனந்தத்தை ஆற பூர்ணமாய் சர்வ வியாபகமாய் கொடுக்கிறாள் என்றும் சொல்லலாம் மூணு அல்லது பற மிகவும் அதிகமான உத ஜலத்தோடு இருப்பது பரமோதம் சமுத்ரம் அது இங்கு சம்சாரமாகிற சமுத்திரத்தை குறிக்கும் அதை நாசம் செய்யும் அரா ஆயுத விசேஷம் போன்றவள் பரமோதாரா என்றும் சொல்லலாம் நாலு இதை முந்திய நாமத்திலிருந்து அபரமோதாரா என்று பிரித்து சொல்லலாம் அப்போது அப இல்லாத ரமா சந்தோஷத்தையுடையவர்கள் அதாவது தரித்ரர்கள் அபாரமா அவர்களிடத்தில் உதாரமாயிருப்பவள் ஐஸ்வர்யத்தை கொடுப்பவள் அபரமோதார என்று சொல்லாம் தொள்ளிப்போத்கிருஷ்டமான கீர்த்தியை உடையவள் ஒன்னு ஆமோதம் என்பது பரிமளத்தை குறிக்கும் இங்கு கீர்த்தி என்று அர்த்தம் ரெண்டு அல்லது பர உத்கிருஷ்டமானதும் ஆ எங்கும் பரவியதுமான மோதா சந்தோஷத்தை உடையவள் என்றும் சொல்லலாம் தொண்ணூத்தி நாலு மனதை ரூபமாக உடையவள் சுத்த பிரம்மமானது சிதாகாச ரூபமாய் மனதில் இருப்பதாயும் அதோடு அபேதமாய் அதன் ஸ்பந்த சக்தியாக அம்பாள் இருப்பதாயும் மகா ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சைரப சிதா காஷா என்றுதியில் சொல்ல பட்டபடி ஆத்ம ஜஞானம் ஏற்பதற்கு மனதுதான் பிரதானமாயிருக்கிறபடியால் மன பிரதானவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வியோ மகேஷி ஆகாசத்தை கேஷங்களாக உடையவள் ஒன்று அம்பாளுடைய விராட் ஸ்வரூபத்தில் வியோமமானது கேசமாக இருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டது ரெண்டுக்கும் வியோமமானது கேசமாக இருப்பதால் அவருக்கு வியோமகேசன் என்று பெயர் ஆகவே அவருடைய பத்னியாகிய அம்பாளுக்கு வியோம என்று பெயர் ஏற்படுகிறது மூணு ஒரு பதத்திற்கு கா என்பதை சேர்த்தால் குறைவானது சிறியது என்று அர்த்தம் ஏற்படும் ஆகவே வியோமக என்றால் அல்பமான சிறியதான ஆகாஷம் என்று அர்த்தம் அதற்கு ஈஷி என்றால் அங்கும் கூட வியாபித்திருப்பவள் என்று அர்த்தம் நாலு வியாமகேசனான சிவனுக்கு திக்குகள் பத்னி என்பதாக சொல்லப்பட்டிருப்பதால் அவ்விதமான திக்ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி விமானஸ்தா விமானத்தில் வீற்றிருப்பவள் ஒன்னு விமானம் என்பது ஆகாசத்தில் போகும் வாகனம் அதில் இருப்பவர்கள் விமானஸ்தர்கள் தேவர்கள் அவர்களோடு அம்பால அபின்னமாக இருப்பதால் அதே பெயர் ஏற்பட்டது ரெண்டு அல்லது வி விசேஷமாக மான ஆதரிப்பதில் ஸ்திதா ஸ்திதியோடு இருப்பவள் அதாவது பக்தர்களை ஆதரிப்பதில் விசேஷமான பற்றுதலை உடையவள் என்றும் சொல்லலாம் மூணு அல்லது விசேஷமான ம காந்தியோடு கூடியது விமம் அபவிதமான அனஹா சகடத்தோடு கூடியது கிரிச்சக்கரம் முதலான இரதம் அதில் இருப்பவள் விமானஸ்தா நாலு விமான பரிணாமமில்லாத அபரிச்சின்னமான பிரம்மம் அதில் இருப்பவள் விமானஸ்தா அஞ்சு மானஸ்தா என்றால் பரிமாணத்தில் இருப்பவள் அதாவது பரிமாணத்தினால் அவிச்சின்னமானவள் அது இல்லாதவள் விமானஸ்தா ஆறு உண்மையான அறிவை முடிவை விசேஷமாய் ஏற்படுத்துவதால் வேதத்திற்கு விமானம் என்று பெயர் அதில் இருப்பவள் அதாவது அதில் பிரதிபாதிக்கப்படுபகிறவள் விமானஸ்தா ஏழு விமானங்களில் வேதத்திற்கு விரத்தமில்லாத மானங்களில் பிரமாணங்களில் தர்மபிரம ரூபமாக அம்பால் இருப்பதால் விமானஸ்தா என்று பெயர் எட்டு அல்லது விசேஷமாக மானத்தில் அளவை பற்றிய அறிவில் ரூபமாயிருப்பதாகச் சொல்லப்படும் புராண நியாய மீமாசா முதலான பதினான்கு வித்யாஸ்தானங்களில் இருப்பவள் விமானஸ்தா என்றும் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி னுடைய பத்னியான சசி ரூபமாய் இருப்பவள் ஒன்று அல்லது வஜ்ராயுதத்தை தரிப்பவள் சொல்லலாம் ரெண்டு அல்லது வஜ்ரங்கள் வைரங்கள் என்ற ரத்னங்களால் அலங்கிருத்தமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் மூணு மகத்பயம் வஜ்ரமுத்தியதம் என்று ஸ்ருதியில் சொல்லப்பட்டபடி வஜ்ரம் என்ற பதமானது பிரம்மத்தை குறிக்கும் அதை பரிச்சின்னமாக அளவுக்குட்பட்டதாக செய்வதான சம்பந்தத்தோடு அம்பாள் இருப்பதால் பிரம்மத்தை இங்கு சொல்லப்பட்டது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு என்ற அவர்கள் பஞ்சயஜங்களை அவசியமாக கருதுவதில்லையாதலால் அவர்களை கொஞ்சம் குறைவாக வாமகர்கள் என்று சொல்வது வழக்கம் அவர்களுக்கு ஈஸ்வரி அதாவது அவர்களால் உபாசிக்கப்பட்டவள் வாமகேஸ்வரி மூணு ஜெகத் சிருஷ்டிகர்த்தாக்களாகிய தக்ஷன் முதலிய பிரஜாபதிகளை வாமர்கள் எனப்படம் அவர்களுக்கு ஈஸ்வரி என்றும் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பஞ்சயஜ பஞ்சயஜங்களில் பிரியமுள்ளவள் ஒன்று பஞ்ச ஐந்து யஜ்யங்கள் என்ற பதமானது இன்னின்ன யஜங்கள் என்று குறிப்பிட்டு ஏற்பட்டிருப்பதால் அவற்றை இந்த மாதிரி பஞ்சயஜங்கள் என்ற பெயரால் சொல்லப்படும் ஸ்ருதியில் ச ஏஷ யஜ்ய பஞ்ச விதோக்னி ஹோத்ரம் தர்பூர்ண மாசௌாதுர் மாசியானி பசு சோமஹா என்று சொல்லப்பட்டிருக்கின்றன ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட பஞ்ச என்பவை தேவ பிரம்ம பித்ரு ரெண்டு அல்லது அடியில் சொல்லப்படும் பூஜா பிரகாரங்களை பஞ்ச யஜ்யங்கள் என்றும் சொல்லப்படும் பஞ்சாராத்ரா காமத்தில் அவை அபிகமனம் உபாதானம் இஜா சுவாத்தியாயம் யோகம் என்பவை குலாகாமத்தில் ீரம் என்று ஐந்து விதமான பூஜைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன நித்யா தந்திரத்தில் நவயோ நிஷோ என்று ஆரம்பித்து ஐந்து பிரகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பிருகத்திர கவுமுதிகிலும் அதை அடுத்ததான மந்திரமோகாததியிலும் என்று ஐந்து விதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மூணு இவை தவிர அக்னிஹோத்திரத்தின் போது ஐந்து விதமான குண்டங்களில் ஆகுதிகள் செய்வதையும் பஞ்சயஜங்கள் என்று சொல்லப்படும் அதை பற்றிய சாந்தோக்கிய உபநிஷத்தில் அக்னிஹோத்ரே ஹூ யமானா ீரபாவம் பஜந்தே என்பது முதலான வாக்கியங்களில் ஸ்பஷ்டமாகச் சொல்லப்பட்டிருக்கிறது நாலு பஞ்ச என்றால் விஸ்தாரம் என்றும் அர்த்தமாகையால் பஞ்சயஜம் என்பது அயனம் முதலானவற்றையும் குறிக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பஞ்சபிரேத பஞ்ச பிரேதங்களால் மஞ்சத்தில் வீற்றிருப்பவள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் இந்த ஐவரும் வாமா முதலான தங்களுடைய சக்திகளோடு இல்லாத போது அவரவர்கள் தங்கள் தங்கள் காரியங்களை செய்ய முடியாமல் இருப்பார்களாகியால் அவர்களை பிரேதங்கள் என்று சொல்லப்படும் அவர்களால் ஆன கட்டிலின் அவருடைய மாமாங்கத்தின் காமேஸ்வரியும் இருப்பதாக சொல்லப்படும் அந்த கட்டிலுக்கு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் இந்நால்வரும் கால்களாகவும் சதாசிவன் மேல்பகையாகவும் இருப்பதால் அதற்கு பஞ்ச பிரேத மஞ்சம் என்று பெயர் கச்சிபுச்சா திரேத்தே மகேஷானி மகாத்ரிபுர சுந்தரி பைரவயாமலம் பகுரூபாஷ்டக பிரஸ்தாரம் परिधाशाम சதனசியோபரிஷா சர்வனந்தமயே பிந்தோ பஞ்சபிரம் மஞ்சம் பிரணமாகீர்ணம் பயங்கன் பிம்பாம்புந்துகேமருச்சரிருமான் அனலாசுரமாணஸ்தான் ஃபலக்கம் சதிவயம் பிரௌமிமீ சிந்தூரேணுக்கிபம் யரி இந்த மஞ்சத்தை பற்றிய விபரமாக லலிதோபாக்கியானத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கவும் தொள்ளாயிரத்தி பஞ்சமி சதாசிவனுடைய பத்னியாக இருப்பவள் ஒன்னு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் என்ற முதல் மூவருக்குள் ருத்ரன் மேலானவர் என்றும் அவரை விட மாயையோடு கூடிய சிவனான ஈஸ்வரன் மேலானவர் என்றும் அவரையும் விட சதாசிவன் மேலானவர் என்றும் சொல்லப்பட்டிருப்பதால் அவர்களில் பஞ்சமரான ஐந்தாவதான சதாசிவருடைய பத்னியே அம்பாளுக்கு பஞ்சமி என்ற இந்த நாமம் ஏற்பட்டது माया திருஷோருதிரோவரிஷு மாயிவா சிவ மாயாவிசிஷ்டாத் சாம்ப சத்திவோவரி சாத் நாற்றீதை 2. பஞ்சமி என்று வாராகிக்குப் பெயராகியால் அவளுடைய ரூபமாய் இருப்பவள் என்றும் இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் வாராகியின் பெயர்கள் பின்வருமாறு பஞ்சமி தண்ட நா தா சங்கேதா சமயேஸ்வரி ததா சமய சங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தா சமஹா சேனாபியா சக்கரேஸ்வரி ததா அரினி சேதி நாம துவா தெலித்தோபாஜ்யானம் இந்த பெயரானது வாராகியானவள் பிராமி முதலான மாதாக்களில் ஐந்தாவதாயும் பஞ்சரத்ன தேவதைகளுக்குள் கடைசியாகவும் பஞ்சகோஷ தேவதைகளில் கடைசியாகவும் இருப்பதால் கணக்கிலிருந்து ஏற்படுவதுடன் வாராகிக்கே பஞ்சமி என்ற பெயர் இயற்கையாகவே இருப்பதாக பூஜே யத் பஞ்சமி சுதம் கிருதி தியாத்வா பஞ்சமீம் பரமேஸ்வரேம் பஞ்சமீம் சகட்டம் யந்திரம் த்ரிசு என்பது முதலான தக்ஷிணாமூர்த்தி சங்கிதையிலும் மற்றும் பலவிதமான பிரயோகங்களிலும் தெரிகிறது மூணு பஞ்சமாக கடைசியானது ஆனந்த ரூபமாயிருப்பதால் அந்த ரூபமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் ஆனந்தம் பிரம்மணோ ரூபம் தச்சேகிதம் ஜா பஞ்சமா தைரதாசன்குப்தய பரசுராம கல்பசூத்திரம் தவிர பஞ்ச ஐந்து மாக்களுடைய மகாரங்களுடைய சேர்க்கையான ரூபமாயிருப்பவள் பஞ்சமி என்றும் சொல்லலாம் இந்த பஞ்சமாக பற்றி திரிபுர சூத்தத்தில் பரிஷ்ருதம் சக்ஷமாத்தியம் பலம் சி யோனி சுபரிஷ் நிவேதய்தேவாயிருத்யிரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவற்றின் தானம் சுத்தி முதலீவுகளை பற்றி குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லது பஞ்சமாஹூதா வாப புருஷ வசசோபவந்தே என்று ஸ்ருதி பிரசித்தமான யஜமானது இங்கு சொல்லப்பட்ட யஜங்கள் மூணாவது குறிப்பில் பார்க்கவும் அஞ்சு அல்லது கைவல்யம் என்று சொல்லப்படும் ஐந்தாவதான முக்தியின் ரூபமாக இருப்பவள் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிரித்திவி முதலான பஞ்சபூதங்களுக்கு ஈஸ்வரியா இருப்பவள் ஒன்று பிரித்திவி முதலான பஞ்சபூதங்களின் சத்தா ரூபமாக அம்பாள் இருப்பதால் அவற்றிற்கு அதிகாரிணியாக சொல்லப்பட்டது இதை பற்றி ஸ்ரீ வித்யாரண்யாளுடைய பஞ்சதசையில் பஞ்சபூத விவேகத்தில் பார்க்கவும் ரெண்டு விஷ்ணு வைஜெயந்தி மாலையானது பஞ்சபூதாத்மகமாக இருப்பதாக சொல்லப்படுவதால் அதற்கு அதாவது விஷ்ணு ரூபி அர்த்தம் சொல்லலாம் பஞ்சரூபா துயாமலா வைஜயந்தி கதாபுதா சாபூதே து சங்கா பவேத்விஜா விஷ்ணு புராணம் மேலும் அந்த மாலையானது முத்து மாணிக்கம் மரகதம் இந்திரநீலம் வஜ்ரம் வைரம் இவற்றின் வர்ணத்தோடு இருப்பதால் அதே பஞ்சரூபா என்று மேலே சொல்லப்பட்டதே. இந்த வைரங்கள் பஞ்சபூதங்களிலிருந்து உண்டானதால் வைஜயந்தியானது பஞ்சரத்னாத்மகம் என்று சொல்லப்படும் பிருத்திவியசம் அத்யோ முக்தாபலிசா தேஜச கௌஸ்துஜா தவ்வாயோர் வைடூர்யசம்யகம் புஷ்கரா புஷ்பராஜயந்தியோஹரே விஷ்ணு ரகசியம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பஞ்சசங்கியோபசாரிணி ஐந்து என்பதான எண்ணிக்கையோடு கூடிய உபசாரங்களை உடையவர் இவை கந்த पुष्प, धूप, दीप, நைவேத்தியம் என்பவை இவற்றை பஞ்சோபசாரங்கள் என்று சொல்லப்படும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சாஸ்வதி எப்போதும் இருப்பவள் ஒன்று சாஸ்வதஸ்து துவோ நித்யா என்ற அமரகோஷ வசனத்தின்படி நித்யமாக இருப்பவள் சாஸ்வதி தேஷாம் சித்தி சாஸ்வதி நேத்தரேஷாம் ஸ்ருதி ரெண்டு சாஸ்வத் என்றால் திரும்ப திரும்ப என்று அர்த்தமாகையால் திரும்ப திரும்ப தன் பக்தர்களால் உபசரிக்கப்படுகிறவள் என்று சொல்லலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நித்தியமான ஐஸ்வர்யத்தை உடையவள் அல்லது இந்த நாமத்தை முந்தியிலிருந்து ஈஷாஸ்வதைவர்யா என்றும் சொல்லலாம் அப்போது ஈஷ ஜெகதீஸ்வரர்களான பிரம்மா முதலானவர்கள் பஞ்சப்பிரேதங்களாக இருக்கும்போது அஸ்வதர் அஸ்வமாயிருப்பது அதாவது வாகனமாயிருப்பது என்பதான ஐஸ்வரத்தை உடையவள் என்று அர்த்தம் அதாவது பஞ்சபிரேதானாரூடா என்று தாரியம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சர்மதா சுகத்தை கொடுப்பவள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஷம்பு மோகினி சிவனை மோகமடையச் செய்பவள் பக்தர்களுக்கு சேமத்தை கொடுப்பதினால் பரமசிவனுக்கு ஷம்பு சங்கரன் என்ற பெயர்கள் உண்டு ரெண்டு பரமசிவன் ஜிதேந்திரியராயிருந்த போதிலும் அம்பாளிடம் ஈடுபட்டு மோகித்திருப்பதால் அம்பாளுக்கு இந்த பெயர் ஏற்பட்டது தொள்ளாயிரத்தி தரா பிருத்வி ரூபமமாயிருப்பவள் ஒன்று அல்லது சகல ஜகத்தையும் தாங்குவதால் இந்த பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் ரெண்டு அல்லது ல என்ற அக்ஷர ஸ்வரூபமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் லகாரமானது சைல வன கானகங்களையுடையதும் ஐம்பத்தொரு பீட்டங்களையும் சகல தீர்த்தங்களையுடையதுமான பிருத்திவி தேவியை குறிக்கும் லகாரிவி தேவி சன கானன பஞ்சாசீட்டர்வ தீர்த்தமயி பரா ஞானார்ணவம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தரசுதா ஹிமவத் பர்வதத்தின் புத்திரியாயிருப்பவள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தன்யா கிருதார்த்தையாயிருப்பவள் ஒண்ண அல்லது தனத்தை கொடுப்பள்னத்தையுடையவள் என்று அர்த்தங்களும் சொல்லாம் ரெண்டு அல்லது மங்களா பிங்களா தன்யா என்பதாக ஜோதிஷ சாஸ்திரத்தில் பிரசித்தமான தன்யா என்ற யோகினி விசேஷ ரூபமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் மூணு ஷரீரத்தில் இருந்து ஜீவன் பிரிவதாகிய கடைசி காலத்தில் நான்கு விதமான சிந்தைகள் இருக்கக்கூடும் என்றும் அவற்றின் பெயர்கள் ஆர்த்த ரௌத்ர தன்ய சுக்லங்கள் என்றும் பவிஷோத்திர புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட தியானமாய் இருப்பவளென்றும் சொல்லலாம் ஆர்த்தம் என்பதின் लक्षण ராஜோபபோக சயனாசன சாதனேஷு ஸ்திரீ gantamallya mani vastra vibhushaneesho iccha bilasham adimatram uteti mohat dhyanam tat arthamiti sampravadanti tajjna endrum raudram enbadin lakshanam sanchedaneerdahanadana pidanaischa இன்றும் யமென்பது ூதிரா மாகணமாவிர்தபந்தமோமதிஹேத்து பஞ்சேந்திரிபமச்சதையூத்தே தியன்துதண்ணமிதிபதந்தி சந்த இன்றும் சுக்லமின்பத்து யேந்திரவிச்சர்ச்சிதநாசனிசோ தைக்கனிஷ்டுபராத்மாக்லிதிவத என்றும் சொல்லது சுருக்கமாக சொல்லுகையில் ஸ்ரக் சந்தன வனிதாதி போகங்களில் ஆசையினுடன் இருப்பதை ஆர்த்தம் என்றும் தான் கஷ்டங்களை அனுபவித்திருந்த போதிலும் மேலே சொல்லிய ஸ்ரக் சந்தனாதிகளில் உபேட்சை ஏற்படாமல் ஆசையாயிருப்பதை ரௌத்ரம் என்றும் சூர்தார்த்தங்களாலும் மகா விரதங்களாலும் ஏற்படும் பாவனையோடும் பாசமோக்ஷங்களை பற்றிய அறிவுடனும் இந்திரியாதிகளின் சமணத்தோடும் சகலபூதங்களிடத்தில் தயையோடும் இருப்பதான தியானத்திற்கு தன்யம் என்றும் விஷயங்களில் பற்றில்லாத இந்திரியங்களோடு தத்துவம் ஒன்றிலேயே நிலையோடு இருக்கக்கூடியதுமான தியானத்திற்கு சுக்லம் என்றும் பெயர் இவ்விதமான தியானபேதங்களால் ஏற்படும் பலன்களை பற்றி ஆர்த்தே தீர் அதிச்சியௌதே சனியா திசுமோக்கே ஜன்மக் திருஜா சம்சாரனேதே ரஜ பிரே குறியத் பிரயம் புக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆர்தத்தில் புல் பூண்டு பக்ஷி முதலான திரிய பிறப்பையும் அதற்கும் கீழானையும் தேவலோகத்தையும் முக்தியையும் அடைவதாக சொல்லப்பட்டது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தர்மினி தர்மஸ்வபாவத்தை உடையவள் அல்லது ஆனந்தானுபவம் நித்தியத்துவம் முதலான தர்மங்களோடு இருப்பவள் என்றும் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது தர்மத்தை விருத்தி செய்கிறவள் உன்னை அம்பிகை தன் பக்தர்களுக்கு ஜிதேந்திரியம் சௌச்சம் மாங்கல்யம் பக்தி முதலிய தர்மங்களை அதிகரிக்கச் செய்வதாக ஜிதேந்திரியம் சௌச்சம் சமாங்கல்யம் பக்திரே சங்கரே பாஸ்கரே தேவியாம் தர்மோ எம் மனுஷான் தர்மான் விரத்தி நயதினான் என்று வாமன புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு விருத் என்ற தாதுவுக்கு சேத்தனம் துண்ட செய்கிறது அர்த்தம் உண்டு தர்மம் என்பது பிரம்மம் அதிஷ்டானமாயிருக்கும் துஷியஜாத்தம் கண்ணுக்கு புலப்படுகிறவை எல்லாவற்றையும் குறிக்கும் அவை தர்ம மாத்திரமாயிருப்பதில் வித்தியாசத்தோடு இருப்பதாக அம்பாள் தோன்றச் செய்வதால் தர்மவர்தினி என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி அறுபது லோகா லோகங்களுக்கெல்லாம் அப்பால் இருப்பவள் அதாவது இந்திரலோகம் முதலான விஷ்ணு லோகம் உடைய இருக்கும் லோகங்களையெல்லாம் கடந்ததும் பரமசிவனுடைய ஸ்தானமானதும் மகா கைலாசம் என்ற பெயருடையதுமான லோகத்தில் இருப்பவள் என்று அர்த்தம் பர சிவபுரமானது சர்வ லோகங்களுக்கும் அதீதமாயிருப்பது சிவதர்மோத்தரத்தில் கீழிருக்கும் லோகங்களை வர்ணித்து விட்டு ஏயம் விஷ்ணு பதாத் திவ்யம் சிவபுரம் மகத் என்று ஆரம்பித்து ே தபரம் பிரிவபுரம் மகத் தேகிணா கர்மனிஷ்டம் ஸ்மிருத்தம் என்பதாக கர்மடர்கள் அடைவதான வர்ணித்துவிட்டு ஊர்வம் ஜேயம் ஸ்தானத்யம் அனுத்தமரம்தோமா என்று ஆரம்பித்து ஏனயோ தான புனரா பர சிவபுரத்தை வர்ணித்து அங்கு போகிறவர்களுக்கு புனராவருத்தி கிடையாது என்பதாக சொல்லப்பட்டது ரெண்டு அல்லது லோகங்களுக்கு ஜீவன்களுக்கு அத்தீதமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் ஒண்ணாீதா குணங்களுக்கு அதீதமாயிருப்பவள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சர்வாதீதா சர்வத்திற்கும் அதீதமாய் இருப்பவள் அல்லது சப்தங்களுக்கெல்லாம் அதீதமாய் அவற்றால் குறிக்க முடியாதவளாய் இருப்பவள் என்றும் சொல்லலாம் சப்தாதிதம் பரம் பிரம்ம கணநாரகிதம் சதா ஆத்மஸ்வரூபம் ஜானீகி ஞானார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சமாத்மிக சாந்தவரூபமாயிருப்பவள் அல்லது பிரபஞ்சத்தின் உபசமே சாந்தியே ஸ்வரூபமாக உடையவள் என்றும் சொல்லலாம் பிரபஞ்சோபசமம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே நரசிம்ஹ தாபனீயம் ரெண்டு அல்லது சம் சுகத்தை ஆத்மாவாக உடையவள் என்றும் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பந்தூ க குசு அப்பிரா பந்துஜீவ புஷ்பத்தின் காந்தி போன்ற காந்தியையுடையவள் பந்துக பந்துஜீவம் என்பது வங்கதேசத்தில் பிரசித்தமான ஒரு மகாவிருஷம் அதன் புஷ்பமானது அதிகமான சிகப்பு நிறமாகையால் அவ்வித உடையவள் என்று இங்கு சொல்லப்பட்டது தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பாலா குமாரி ஸ்வரூபமாய் இருப்பவள் ஒன்று இதையே ஸ்ருதியில் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு சிறு பெண் போல் லீலையில் விளையாட்டில் ஆசைப்பட்டிருப்பதால் அம்பிகைக்கு பாலா என்ற பெயர் என்பதாக பாலா லீலா விசிஷ்டே கதிதா பிரியே என்பதாக திரிபுரா சொல்லப்பட்டது மூணு அல்லது பாலாம்பிகா பாலை ஸ்வரூபியாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் பாலாம்பிகை எப்போதும் ஒன்பது வயதுடையவளாய் அம்பாளை போன்ற ரூபத்தையுடையவளாய் அம்பாளுடைய அத்தியந்தமான பிரியத்திற்கு இருப்பிடமாக இருப்பதாக சொல்லப்படும் குமாரி லலிதா தேவ்யா தஸ்யா நிகட்டவாசினி சமஸ்த சக்தி சக்ராணாம் பூஜ்யா விக்கிரமசாலினி லலிதா சத்ரு சாக குமாரி யாசதா மலாருணிவா மகாரா பாத்தபீட்டை நித்தமாசன்னி தரா பிராணியாச்சம் விலோச்சனம் பாலாம்பிகை பண்டாசுரனுடைய புத்திரர்களை வதம் செய்வதை பற்றி ஏற்கனவே வந்து எழுபத்தி நான்காவது நாமத்தில் பார்க்கவும் பாலாம்பிகையின் அனுகிரகம் ஏற்பட்டால் அம்பாளுடைய அனுகிரகமானது சுலபமாய் ஏற்பட்டுவிடும் என்பதும் உபாசன ரகசியம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு லீலா வினோதினி லீலைகளால் விளையாட்டுகளால் சந்தோஷமடைகிறவள் உண்மை இங்கு லீலை என்பது பிரபஞ்ச சம்பந்தமான சிருஷ்டி முதலானவை மர்வந்தராணியானி சர்கசம்ஹார கிரீட்டித் குரு தேரமேஷ்டி புன்புனஸ் லோகவத் லீலா கைவல்யம் பிரம்மசூத்திரம் ரெண்டு அல்லது லீலா என்பவளை வி விசேஷமாக நோதினி சத்கர்மாக்களில் தூண்டுகிறவள் என்றும் சொல்லலாம் யோகவாசிஷ்டத்தில் பத்மராஜனுடைய பாரியையான லீலா என்பவளை பற்றி விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவளுடைய தபஸினால் சந்தோஷமடைந்த சரஸ்வதி தேவியானவள் அவளுக்கு ஞானத்தை கொடுத்து அவளுடைய புருஷனையும் உயிர் பெறச் செய்தாள் என்பதாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது மூணு தன்னுடைய குழந்தைகளான ஜீவ கோட்டைகளை பாலனம் செய்வதனால் அம்பாளுக்கு லீலா என்ற பெயர் என்பதாக லக்ஷ்மி லாலன்தோ லீலா என்ற தேவி புராணத்தில் சொல்லப்பட்டிருப்பதை அனுசரித்து இந்த நாமத்தை லீலா வினோதினி என்று இரண்டு நாமங்களையும் பிரித்து சொல்லலாம் தொள்ளாயிரத்தி சுமங்கலி சுவாசினி ரூபமாயிருப்பவள் ஒன்று சுபனமான மங்களத்தையுடையவள் சுமங்கலி ஜீவித்திருக்கும் பதியையுடையவளுக்கு சுமங்கலி சுவாசினி என்பதான பெயர்கள் உண்டு ரெண்டு மங்களம் என்ற பதமானது பிரம்மத்தை குறிக்கும் ஆகையால் சோபனமான பிரம்மஸ்வரூபமாயிருப்பவள் அர்த்தம் சொல்லலாம் அசுபானே தனோதி சுபசந்திதம் ஸ்ருதிமாத்திரேன்பும் சாம் விஷ்ணு புராணம் மூணு சரியான காரியங்களை செய்வதும் தப்பான காரியங்களை செய்யாதிருப்பதும் மங்களம் என்பதாக பிரசஸ்தா புரோக்தம் ருஷிபிர் என்று அத்ரிஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சுக கரி சுகத்தை கொடுப்பவள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போது சுவேஷாட்யா சோபனமான வேஷத்தால் அலங்கரிக்கப்பட்டவள் வேஷம் என்பது வஸ்திர அலங்கார மால்ய பூஷணாதிகளை குறிக்கும் தொள்ளாயிரத்தி எழுபது சுவாசினி சுவாசினி ரூபமாய் இருப்பவள் ஒன்னு ஜீவித்திருக்கும் பதியையுடையவள் சுவாசினி எல்லா சுவாசினிகளோடு அம்பாள் அபின்னமாயிருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டது ரெண்டு அம்பிகையின் புருஷனான பரமசிவனுக்கு கல்பாந்தத்திலும் அழிவில்லையாதலால் அம்பிகையானவள் நித்திய சர்வகாலமும் சுவாசினியாக இருக்கிறாள் இதையே ஸ்ரீமதாச்சாரியால் விரதி ஹரிராம் விநாதி தன்தோயாதிதனம் விதந்திரி மாஹேந்திரி விதத்திரிமிழ மகாசாரேஸ் சதி த்தி ரொாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு அர்ச்சனையினால் பிரீத்தி அடைகிறவள் சுபாசினிகளை அர்ச்சிப்பதினால் என்றும் சுவாசினிகள் செய்யும் அர்ச்சனையினால் என்றும் இரண்டு விதமான அர்த்தமும் சொல்லலாம் சுவாசினி பூஜை என்பது தேவி பூஜையின் முக்கியமான அம்சங்களில் ஒன்றாகும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி பூர்ணமான சௌந்தர்யத்தை உடையவள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சுத்தமான சா சுத்தமான நிர்மலமான மனதை உடையவள் தொள்ளாயிரத்தி பிந்து தர்பண சந்துஷ்டா பிந்து தர்ப்பணத்தால் சந்தோஷமடைகிறவள் ஒன்று பிந்து என்பது ஸ்ரீசக்கரத்தின் மத்தியில் இருக்கும் சர்வானந்தமய சக்கரத்தை குறிக்கும் அதில் பிராமணன் முதலான நான்கு வர்ணத்தார்களால் கிரமமாக க்ஷீர ஆர்ஜ மது ஆசவ பிந்துக்களை கொண்டு செய்யப்படும் தர்ப்பணத்தை இங்கு சொல்லப்பட்டது இதை பற்றி லகுஸ்துதியில் என்று சொல்லது இதை பற்றிய விவரங்கள் அர்த்தஸ்தோத்திரத்தின் வியாக்கியானத்திலும் பரசுராம கல்பசூத்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பிந்துரிச்சு என்பதில் சொல்லப்பட்ட தத்தை அறிந்தவர்களால் செய்யப்படும் தர்ப்பணத்தினால் சந்தோஷமடைகிறவள் என்றும் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பூர்வஜ எல்லாவற்றிற்கும் முதலாக ஜனித்தவள் ஒன்று சிருஷ்டியில் ஆரம்பத்தில் பரபிரம்மத்தின் இச்சாரூபிணியாக அம்பாள் இருந்ததை பற்றி ஸ்ருதியிலும் என்றும்கி என்ற என்றிருக்கிறது அல்லது அபுத்திபூர்வகமானதும் குணத்திரயத்தின் சாம்யாவஸ்தையோடு கூடியதுமான மூலப்பிரகிருதினவள் என்றும் சொல்லலாம் தொள்ளாயிரத்திஎழுபத்திஆறு திரிபுராம்பிகா திரிபுராம்பிகா என்ற தேவியின் ரூபமாக இருப்பவள் ஒன்று ஸ்ரீசக்கரத்தின் எட்டாவது சக்கரத்தின் அபிமானி நிதியான தேவிக்கு திரிபுராம்பிகா என்று பெயர் அந்த தேவியோடு அபிண்ணமாயிருப்பதாக இங்கு சொல்லப்பட்டது ரெண்டு அல்லது ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷூக்திகள் ஆகிற மூன்று உண்டு பண்ணுகிறவள் என்றும் அம்மூன்று அவஸ்தைகளையுடைய ஜீவனை உண்டு பண்ணுகிறவள் சொல்லலாம் புரத்தையே கிரீடத்து ஜீவா சூத்தா வுலிங்கா வச்சர்த்தி ஸ்ன அல்லது வாமன்து ஜனபுராம்பிக என்ற வசனத்தின்படி வாமாதி சக்திகளின் ஜனனி என்றும் சொல்லலாம் வாமா ஜேஷ்டா ரௌத்ரி என்ற சக்திகள் மூவரும் புருஷ முறையே பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களாகவும் அவர்களுடைய சக்திகளாகிய பாரதி லக்ஷ்மிணிகளாகவும் ஞான இச்ச கிரியா என்ற சக்தி ரூபினிகளாகவும் சத்வ ரஜஸ்தம பிரதானிகளாகவும் இருப்பதாக சொல்லப்படும் இவர்களுடைய ஜனனியாகிய அம்பாள் இவர்களுடைய சமஷ்டி ரூபமாகவும் சாந்தா என்ற சக்தி ரூபமாகவும் அம்பிகா என்ற பெயருடன் இருப்பதாக சொல்ல ஸ்ரீசக்கரத்தில் இருக்கும் தேவதைகளாக சொல்லுகையில் இவர்கள் மூவரும் அஷ்டமாவரணத்தில் இருக்கும் காமேஸ்வரி வஜ்ரேஸ்வரி பகமாலினி என்ற தேவதைகளாகவும் அம்பாள் நவா நவாவரணமான பிந்துவில் இருக்கும் மகாத்ரிபுர இருப்பதாக சொல்லப்படும் திரிபுரா திரிவிதா தீமவிஷ்வீச்சி ஜான்த்தி இச்சாசியாத்மிலோக்கியம் சமஜத்தேஷோரா பரிக்கீர்த்தன் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு தசமுதிர பத்து விதமான முதிரைகளால் நன்றாக ஆராதிக்கப்பட்டவள் ஒன்று இவற்றின் பெயர்கள் சம்சோபன திராவிண ஆகர்ஷண வஷ்ய உன்மாதன மகாங்குஷ கேசரி பீஜ யோனி திரிகண்டா என்பவை இவை பூஜா காலத்தில் செய்ய வேண்டியவை இவற்றின் லக்ஷணங்கள் தந்திரராஜம் வாமகேஸ்வர தந்திரம் முதலியவற்றில் சொல்லப்பட்டிருந்த போதிலும் அவைகளை பற்றியும் அவைகளை எப்படி செய்வது எந்தெந்த சமயங்களில் செய்வது என்பதை பற்றியும் குருமுகமாகவே தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் பொதுவாக சொல்லுகையில் இரு கைகளிலும் உள்ள எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி இரு கைகளையும் சேர்த்தாற்போல் சமான ரூபமாக பிரதிமுத்திரையையும் செய்ய வேண்டியது ஒவ்வொரு கையிலும் உள்ள ஐந்து விரல்களும் பஞ்சபூதங்களை குறிக்கும் என்றும் வலது கையும் ஷரீரத்தின் அந்த பக்கமுமே பிரகாஷாம்சமான சிவஸ்வரூபம் என்றும் இடது கையம் விமர்சாம்சமான சக்தி ரூபம் என்றும் சொல்லப்படும் ஆகவே அந்தந்த முத்திரையில் கைகளை சேர்த்து காட்டும் போது சிவசக்தி சமாரஸ்ய ரூபமாக இருந்து அவர்கள் ஜகத்தை பற்றி செய்யும் சிருஷ்டியாதிகிருத்தியங்களுக்கு அடையாளமாயிரு து லோகத்தில் ஜனங்கள் சம்பாஷிக்கும்போது அவர்கள் கைகளால் காட்டும் சப்ன்கள் அவரவர்களுடைய மனோபாவத்தை வெளிப்படுத்துவதை நாம் சாதாரணமாக பார்க்கிறோம் அதே மாதிரி முத்ரைகளை காட்டுவதால் தேவதைகளுக்கு அந்தந்த பாவமானது ஏற்பட்டு பக்தர்களிடத்தில் பூர்ணமான அனுகிரகம் ஏற்படும் இவற்றை சரியாக செய்வதால் தேவதைக்கு சந்தோஷம் ஏற்படுவது போல் தவறாக செய்வதால் கோபம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுமாதலால் அவற்றை சரியாக செய்வது மிகவும் கவனத்துடன் குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது முதம் சந்தோஷத்தை ராதி கொடுக்கிறது உண்டு பண்ணுகிறது என்பதால் முதிரை என்ற பதம் ஏற்படுகிறது முத்ரைகளுக்கு அததின் ரச்சனை செய்வது மந்திர தத்துவங்களையொட்டி ஸ்தூல சூக்ம பரா என்ற அர்த்த பேதங்கள் உண்டு முத்ராசியுத் திரிவிதா தேவி ரச்சனா மந்த்ரத்வத்தூக் பராவித்யம் சுணு பிரியே ராஜம் அவற்று தனித்தனியான பீஜாட்சரங்களும் உண்டு நாளை ஸ்ரீ சக்கரத்திய நவாவரண பூஜையின் போது அந்தந்த ஆவரண பூஜையின் கடைசியில் இம்முத்திரைகள் காட்டப்படுவது வழக்கம் முதலாவது ஆவரணமாகிய திரைலோக்கிய மோகன சக்கர பூஜையின் கடைசியில் சர்வசம்சோபினி முத்திரையும் அதிலிருந்து ஆரோகண கிரமத்தில் ஆவரணங்களை பூஜிப்பதில் சர்வவித்ராவணி முதலான முத்திரைகளையும் கிரமமாக காட்ட வேண்டும் கடைசியாக சர்வானந்தமய சக்கரத்தின் பூஜை அர்த்தத்தில் யோனி முதையை காட்ட வேண்டும் இந்த ஒன்பது முதிரைகளின் சமஷ்டியான ரூபம் திரிகண்டா முதிரை முதிகா திரிகலாமே திரிகண்டா ரூபமா சக்கரராஜஸ்ய வியாபிகா பரிகீர்த்திதா யோகினி தந்திரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு திரிபுரா ஸ்ரீவசங்கரி திரிபுரா ஸ்ரீ தேவியை தன் வசப்படுத்துகிறவள் சக்கரத்தின் ஐந்தாவது சக்கரமாகிய சர்வார்த்த சாதக சக்கரத்தின் அதிஷ்டான தேவதையின் பெயர் திரிபுராஸ்ரீ சர்வார்த்தா திரிபுரா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஞானமுத்ரா ஞானமுத்ரையின் ரூபமாயிருப்பவள் ஞானமுத்ரை என்பது சின்முத்ரை வலது கை கட்டை விரல் ஆள்காட்டி விரல் இவற்றின் நுனிகளை சேர்ப்பதினால் ஏற்படுவது ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியை இந்த முத்ரையோ ால் சந்தோஷத்தை கொடுப்பவள் என்றும் சொல்லலாம் மூணு ஞானம் சித் அம்சம் முதல் ஆனந்தாம் இவை இரண்டுமே மறைக்கிறவள் என்றும் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி எண்பது ஞானத்தினால் அடையப்படுகிறவள் அம்பிகையினுடைய நிஷ்களமான ரூபமானது ஞானத்தினால் மட்டும் அடையப்பெறும் என்பதாக அம்பிகையால் கூர்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எத்துமே நிஷ்களம் ரூபம் சின்மாத்திரம் கேவலம் சிவம் சர்வோபாதி நிர்முக்தம் அனந்தம் அமிர்தம் பரம் ஞானேன க்சேன பரமம் பத்தம் ஜானமே பிரபியோ மாமே பிரவசந்தி தே தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு ஜான ஞானம் நேயம் இவற்றின் சொரூபமாய் இருப்பவள் ஒன்று ஞானம் என்பது அறிவு நேயம் என்பது அறியப்படும் பொருள் இவ்விரண்டும் அம்பாளுடைய ரூபம் இங்கு சொல்லப்பட்டது இதையே திருக் திருஷ்யம் என்றும் சொல்லப்படும் அல்லது ஞான ஞானத்தினால் நேய அறியக்கூடிய சுரூபத்தை உடையவள் என்றும் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு யோனி முத்ரையின் இருப்பவள் மேலே சொல்லப்பட்ட தசமுத்ரைகளில் யோனி முத்ரை என்பது ஒன்பதாவது இதையே முதிரைகளின் பிரதமம் என்றும் சொல்லப்படும் இது அம்பாளுடைய ஸ்வரூபம் இதிலிருந்து மற்ற முத்ரைகள் உண்டாயின என்றும் ஏ கா சைஷாமுத்ரா யோனி முத்ரா ததா விபக்துவாத்மா தூ சம்சோபாதி பிரபேதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தை பற்றி பாஸ்கர சேதுபந்தத்தில் பார்க்கவும் ரெண்டு யோனியில் சந்தோஷத்தை கொடுப்பவள் என்று சொல்லலாம் மூணு அல்லது யோனியையே மறைவாக உடைய பிந்துவின் ரூபமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் நாலு குதம் மேற்றம் இவற்றின் நடுவுக்கு யோனி என்று பெயர் அந்த இடத்தில் சம்பந்தமாக செய்யப்படும் முதிரை மந்திரங்களின் தோஷங்களை போக்குவதற்காக செய்வது இதை பற்றி குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருப்பவள் திரிகண்டாமுத் என்பது மேலே சொல்லிய தசமுதிரைகளில் பத்தாவது இதையே மகாயோனி முத்ரை என்று சொல்லப்படும் கனிஷ்டாங்குஷ்டா மகாயோனி திரிகண்டிக் ரெண்டு அல்லது ஸ்ரீவித்தியையின் சோம சூரிய அக்னிகண்டங்கள் என்ற மூன்று கண்டங்களில் அதிதேவதை என்றும் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு திரிகுணா சத்வம் ரஜஸ்தமோ குணங்களோடு கூடியவள் அதாவது அம்மூன்று குணங்கள் பொருந்தியதாய் சாங்கியர்கள் சொல்லும் பிரகிருதி ரூபமாயிருப்பவள் என்று அர்த்தம் இந்த குணத்திரயத்தோடு சகல சரீரங்களிலும் அம்பிகை வியாபித்திருப்பதை பற்றி யோகேஸ்வரி ஷரீராணி கரோதி வி நாதிநாமோச்சேண்ட் வாயுபுராணத்திலும் சர்வூத்து சர்வாத்ம திரபரா மஸ்தே சரஸ் சரஸ்வதாயை சுரேஸ்வரி என்று விஷ்ணு புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது மூணு விஷ்ணுவானவர் பலி சக்கரவர்த்தியை அடக்கி லோகங்கள் எல்லாம் அளந்து மூன்றடியால் ஆகையால் அவருக்கு திரிவிக்ரமன் என்று பெயர் கங்கையானவள் ஸ்வர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்து அங்கிருந்து பாதாளத்திற்கு போனதால் திரிபதகா என்று பெயர் இவ்விருவரும் அம்பிகையின் ரூபமாயிருப்பதாலும் அம்பிகையானவள் சத்வாதி குண என்று தேவிராணத்தில் சொல்ல தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அம்பா மேலே சொல்லிய குணத்திரயத்திற்கு ஜனனியாயிருப்பவள் ஒன்னு அதாவது அவற்றின் காரண பூத்தையா இருக்கிறாள் என்று தாத்பரியம் இந்த ரூபத்தையேதான் மந்திர ஜீவம் என்று சொல்லப்படும் தேஜசிமூர்னாபிணம் குணத்தயம் அமீஷாச்சாரணுதம் தூபாசனிசமியமீரித்தன்மந்திரவீரியா ஜீவ ஈரி திரம் ரெண்டு அல்லது சகல ஜகத்திற்கும் ஜனியாக இருப்பவள் என்றும் சொல்லாம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு திரிகோணக யோனி சக்கரத்தை அடைந்திருப்பவள் ஸ்ரீசக்கரத்தின் மத்தியில் இருக்கும் யோனி சக்கரம் ஆகிய திரிகோணமே அம்பிகையின் ரூபம் என்பதாகவும் பிந்துவானது சிவரூபம் என்றும் திரிகோண ரூபிணி சக்தி பிந்து ரூபா பர சிவ ஸ்மிருதா என்பதாக ஸ்ரீ லலிதா திருசுரையில் திருஷதியில் சொல்லப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அனக அகம் பாபம் துக்கம் யாதொன்றும் இல்லாதவள் தொண்ணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆச்சரியகரமான சரித்திரங்களை உடையவள் உண்மை இதனால் பண்டனி கிரகம் அனங்கான கிரகம் முதலான அம்பாளுடைய லீலைகள் சொல்லப்பட்டன ரெண்டு அல்லது அற்புதங்களின் போது பூகம்பம் முதலான உத்பாதங்கள் காரணமாக சரிக்கும் வெளிவரும் துஷ்டபலன்களிலிருந்து உத்தாரணம் செய்கிறவள் காப்பாற்றுகிறவள் என்றும் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது வாஞ்சிதார்த்த பிரதாயினி பக்தர்களால் கோரப்பட்ட அர்த்தங்களை அபரிமிதமாக கொடுப்பவள் இதர தேவதைகள் போலல்லாமல் அம்பிகையின் சரணங்களையே பக்தர்களுடைய மனோரதங்களை விரும்புவதற்கு அதிகமாக கொடுக்கும் சக்தி வாய்ந்தவை என்பதாய் பாணி காசி என்பதாக ஸ்ரீமதாச்சாரியாள் சௌந்தரலகரையில் வர்ணித்திருக்கிறார்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அபியாசாதிஷய அபியாசத்தின் பெருக்கினால் அறியப்படுகிறவள் அதாவது அடிக்கடி ஆசுக்தே ஆலம் வேதாந்த என்று சொன்னபடி செய்யப்படும் பிரம்மாத்மைக்கானுசந்தானத்தின் தன் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றாயிருப்பதை பற்றிய திருடபாவனையில் ஆவருத்தி அதிகரிக்க அதிகரிக்க அம்பிகையை பற்றிய ஞானமாலது மேலுக்கு மேல் ஏற்படும் என்று தாத்பரியம் இதையேதான் ஆசக உபதேசாத் என்று வியாசசூத்திரம் கபிலசூத்திரம் இவற்றில் சொல்லப்பட்டது பிரம்மாண்ட புராணத்திலும் தியானைக்கியாத்மாஸ்பத ஆத்மக்கியுஷ்டான கௌரவ் என்று சொல்லப்பட்டது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆறு விதமான அத்வாக்களையும் கடந்ததான ரூபத்தையுடையவள் ஒண்ணு அத்வா என்பது வழி மார்க்கம் அம்பிகையை உபாசிப்பதில் ஆறு அத்வாக்கள் இருப்பதாக சொல்லப்படும் அவை வர்ண பத மந்திர கலா தத்துவ புவன அத்வாக்கள் உத்தம் கலாத்வா தவாத் இவற்றில் அகராதிஷகாரமானது வர்ணாத்வா என்றும் வர்ணங்களின் சேர்க்கையான பதங்களாலானது பதாத்வா என்றும் மந்திரங்களாலானது மந்த்ராத்வா என்றும் கலைகளாலானது கலாத்வா என்றும் தத்துவங்களாலானது தத்வாத்வா என்றும் புவன அல்லது புரங்களாலானது புவனாத்மா என்று சொல்ல படம் நிவத்தியா தியாக பஞ்ச கலா தவதிவாத் தியமமபேத்த ஈரிதோவ்வேதி மணீஷி வணத்தியர்ஷாந்தன் மணீஷிண வர்ணபா சாத் மந்திரா ஓ மந்தராச்சாரம் ரெண்டு இந்த ஆறு அத்க் வண்ப அத்வாக்கள் மூன்றும் சப்தஸ்வரூபமாயிருப்பதால் விமர்சாம்சங்களாய் சக்திபாகமாய் இருக்கின்றன கலா தத்வ புபன அத்வாக்கள் மூன்றும் அர்த்தஸ்வரூபமாயிருப்பதால் பிரகாசாம்சங்களாய் சிவபாங்காய் இருக்கின்றன மந்த்ரா தண்ணேதி சப்தனத் வாச்ச தவ கலாத் வாச்சாத்திரமாயவீயை சப்தஜாத்தம் அச்சேஷம் து தங்கவல்ல அர்த்தஸ்விலம் துத்தை வாயவீயை அசிய பத்தமாரணாத்மக்கிதான் புரத்தோர் தமிழ இத்தம் பிரச்சபாஷிகா இதை பற்றி மேலே சொல்லிய கிரந்தங்களுடன் ஞானார்ணவம் பிரபஞ்சாசரம் தக்ஷணாமூர்த்தி முதலியவற்றையும் பார்க்கவும் அம்பிகை இந்த அத்வாக்களுக்கு அதீத்தமாயிருப்பதாக இங்கு சொல்லப்பட்டது மூணு அல்லது விஷ்ணு துர்கா சூரியன் கணபதி இந்து என்ற ஆறு தேவதைகளின் உபாசனைகளை ஷடத்வாக்கள் என்றும் சொல்லலாம் இந்த உபாசனை என்பது ஜைன தர்சனம் இந்த உபாசனைகளினால் பூர்வ ஜென்மங்களில் சித்தசுத்தியடைந்தவனுக்கு இந்த ஜென்மத்தில் அம்பிகை என உபஸ்தியானது கிடைத்த பெறுவதற்காக சொல்லப்பட்டிருந்தால் அந்த ஆறு விதமான த્વાக்களுக்கு ஆதிதமாய் இருப்பவர் என்று சொல்லலாம் சைவ வைஷ்ணவ தௌர்கார்க غான பத்யேந்து ஷம்பவய் மந்திரே விசுத்தจิตस्य குலஞானம் பிரகாஷதே குலார்ணவம் 9092 ஆбяஜ கருணா மூர்த்தி அவ்வியாஜமான கருணையை ஸ்வரூபமாயுடையவள் அவ்வியாஜம் என்றால் சூது கபடு இல்லாத அல்லது பக்ஷபாதமற்ற என்று அர்த்தம் அம்பிகையின் கருணையை பற்றி எல்லா பக்தர்களும் எத்தனை விதமாகவோ புகழ்ந்திருக்கிறார்கள் ஜெயதி கருணா காசித் தருணா அருணா கருணா தரங்கிதா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்ஞ்சீபானமாகிற இருட்டை போக்கும் தீபம் போன்றவள் மேலே சொல்லியபடி அம்பிகை பரம கருணா ரூபிணியாயிருப்பதால் ஜீவராசிகளை சூழ்ந்திருக்கும் அஜானமாகிற அந்தகாரத்தை அகற்றி அவர்களுக்கு ஷேமத்தை கொடுக்கிறாள் என்று சொல்லப்பட்டது இதே மாதிரி கீதையில் தேஷாமேவானு கம்பார்த்தம் அகம் அஜான ீபெனஸ்வா என்று சொல்லப்பட்டது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆ குழந்தைகளாலும் இடையர்களாலும் கூட அறியப்படுபவள் ஒன்று குழந்தைகளையும் இடையர்களையும் உதாரணமாக சொல்வது வழக்கம் அவர்கள் கூட அறியக்கூடிய ஸ்வரூபத்தை உடையவள் என்று சொன்னதினால் அம்பாளுடைய சௌலபியத்தின் அதிசயமானது சொல்லப்பட்டது ரெண்டு அல்லது பாலர்களான பிரம்மாதிகளை காப்பாற்றுகிறவர் பாலகோபர் இதனால் சதாசிவன் குறிப்பிடப்படுகிறார் திரும்பவும் பாலனாயும் கோபனாயும் இருப்பவர் பாலகோபன் விஷ்ணுவின் அவதாரமாகிய கிருஷ்ணன் பாலகோபர் என்றால் இடையர்களின் சிறிய பையன் என்றும் அர்த்தம் ஆகவே ஆபாலகோபம் என்றால் சதாசிவன் கிருஷ்ணன் முதலான இடைப்பையன் வரையில் யாவரும் என்று அர்த்தம் இவர்கள் எல்லோராலும் அறியப்படுகிறார்கள் என்றால் ஹரிகராதிகள் முதல் பாமரர்கள் வரையில் யாவரும் அம்பாளை அறிகிறார்கள் என்று தாத்பரியம் மூனை இதையேதான் ச கலர்களும் தான் என்ற பாவத்தினால் அம்பாளை அறிகிறார்கள் என்பதாக தாமகம் பிரத் என்று சொல்லப்பட்டது நாலு சாதாரணமாக லோக வழக்கில் சமஸ்தனங்களையும் குறிப்பாக ஆபால கோபாலன் என்று சொல்வதையும் பார்க்கிறோம் இவ்விதம் எல்லாரும் அறியக்கூடுவதாயிருப்பதால் அதிப்பரிச்சயா தவஞா என்றபடி அம்பாலிடத்தில் மரியாதை குறைவு ஏற்படக்கூடுமே என்ற சந்தேகமானது அடுத்த நாமத்தினால் போக்கப்படுகிறது சர்வானுல்லாசன தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு யாவரும் மீறக்கூடாத கட்டளைகளை உடையவள் அதாவது அம்பாளுடைய ஆக்ஞையை பிரம்மா விஷ்ணு முதலானவர்களும் அதிகரமிக்க முடியாது என்று அதே அபிப்பிராயத்தில் அம்பாளுடைய புருவத்தின் அசைப்பினால் ஏற்படும் உத்தரவின் பேரில் பிரம்மா முதலானவர்கள் ஜகத்தினுடைய சிருஷ்டி முதலான பஞ்சகிருத்தியங்களை செய்கிறார்கள் என்று ஸ்ரீமதாச்சாரியால் சௌந்தர்ய நகரியில் ஜகசூ ஹரிரவதிருதிர்க் திருஸ்க்கமீ புரிச்சிரய பூர்வமதி தவ்மாலம்பணித்தையோலதிக்கோ என்று சொல்லியிருக்கிறார்கள் आरे, तलती आई चक्रराजन ஸ்ரீசக்கரத்தை தன்னுடைய இருப்பிடமாக உடையவள் ஒன்று ஸ்ரீசக்ரம் சிவையோர் வுகோ என்று ஸ்ரீ லலிதா சொல்லியபடி சரீரமானது ஜீவனுக்கு எப்படி அவஸ்தானமாயிருக்கிறதோ அவ்விதமாக ஸ்ரீசக்கரமானது சிவன் சக்தி இருவர்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறது சொல்லப்பட்டது சக்கரங்களுக்கெல்லாம் சிரேஷ்டமானதால் பிந்து திரிகோணங்களாகிய நவயோன்யாத்மாக்கமான அம்பாளுடைய சக்கரத்தை ஸ்ரீசக்கரம் என்றும் சக்கரராஜ் என்றும் ஸ்ரீசக்ரம் என்றும் சொல்வது வழக்கம்ரிபுரசு பரமசிவனுடைய பாரியையும் ஆயிருப்பவள் பிரம்மா प्राप्ते பிராவ சம்போோரீரம் அபவத் தான் திரோசஞ்சாத்துஜ महेश्वरे, तत्मत्यभाको नीलांक பத்மகேசர கௌராங்கோம்மோ மஹேரே தன்மத்தியோனீலாங்க பத்மாணி சைஷ்ணவா அபவத்தோ பஞ்சுபுஜா ஸ்ஃபிப்பிரமயு என்று காணத்தில் சொல்ல பட்டிருக்கிறது அவருடைய சுந்தரி பாரியை திரிபுர சுந்தரி அவளே ஸ்ரீயோடு பொருந்தியவளாயிருப்பதால் ஸ்ரீமத் திரிபுர என்று பெயர் தொள்ளாயிரத்தி ஸ்ரீ சிவா ஸ்ரீயையுடைய சிவா அம்பிகை சிவனுடைய பத்னியாயிருப்பதுடன் அவரோடு அபேதமாயிருப்பதால் சிவா என்று பெயர் ஆகவே சிவன் என்ற நாமத்திற்கு என்னென்ன விதமான அர்த்தங்கள் உண்டோ அவையெல்லாம் சிவா என்ற நாமத்திற்கும் உண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிவசக்தியைக்கிய ரூபன் சக்தி இவர்களுடைய சாமரஸ்யத்தையே ரூபமாக உடையவள் ஒன்று பரபிரம்ம ரூபிணியான அம்பாளை தனியான சிவஸ்வரூபம் என்றாவது சக்தி ஸ்வரூபம் என்றாவது நினைக்காமல் அவ்விருவருடைய ஒன்றாக கலந்த சாமரஸ்ய ரூபமாக எண்ண வேண்டும் என்று தாத்பரியம் இந்த பாவத்திற்கு அநேக விதமான உபமானங்கள் உண்டு திலத்தின் தைலம் போலவும் சந்திரனும் சந்திரிகையும் போலவும் சூரியனும் உஷ்ணமும் போலவும் பலவிதமாக ஒப்பிடப்பட்டிருக்கிறது பாவக சோதேவேந்திரி கேவே சகஜா சிவேஷ்ட்யா பரா தை கட்டங்க सर्गे तैलं திளாதிவ இவர்களுடைய சாமரஸ்யம் என்பது இவர்கள் அத்தியம் அபேதமாயிருப்பதை குறிக்கும் சௌரம்ஹைக்கம் பந்தம் ஓஷ்யிஸ் ஸ்பந்தை வேகாத்மா சர்விராமணம் மூணு அல்லது ஸ்ரீசக்கரத்தில் இருக்கும் சிவசக்கரங்கள் சக்தி சக்கரங்கள் இவற்றின் ஐக்கியத்தை ரூபமாக உடையவள் என்றும் சொல்லலாம் ஸ்ரீசக்ரத்திய ஒன்பது சக்கரங்களில் மேல் இருக்கும் நான்கு சக்கரங்களை சிவசக்கரங்கள் என்றும் கீழ்நோக்கி இருக்கும் ஐந்து சக்கரங்களை சக்தி சக்கரங்கள் என்றும் சொல்லப்படும் இவற்றின் தத்வார்த்தங்களை பற்றியும் இவற்றால் ஸ்ரீசக்கரம் அமைய பெறுவதை பற்றியும் ஸ்ரீமதாச்சாராளுடைய சௌந்தர்ய அலகரியின் ஸ்லோகமாகிய சதுர்பி ஸ்ரீகண்டை என்ற ஸ்லோ கத்தையும் அதன் வியாக்யானத்தையும் பார்க்கவும் நாலு ஸ்ரீசக்ரத்தினுடைய சக்கரத்தின் பற்றியும் அதன் பாகங்கள் ஒன்றுக்குள் ஒன்று சம்பந்தமாக பொருந்தியிருப்பதை ஸ்ரீ லலிதா பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது சதுர்பி சிவசக்ரைஸ் சக்தி சக்ரைச்ச பஞ்சபிகே நவ சக்ரை சம்சித்தம் ஸ்ரீசக்ரம் சிவயோர்வபுகம் திரிகோணம் அஷ்டகோணம் சசகோணத்வயம் ததாம் சதுர்தாரம் சைத்தானி ச்சக்காணி பஞ்சஷச்சாஷ்டம் பத்மம் பத்மம் ஷோட்டச பகம் சதுச்சரம் சிவச்சக்கணியனுமாந்தவம் க்ளிஷ்டம் அஷ்டேஷ்டுஜம் தசாரயோஷோட்டச்சாரம் ஹகம் புவனே ைமிஷாத்தம் சக்காண்டம் பரஸ்பரம் அவினோஜி திரோணூபிணீஷிந்த பரவாய்திந்திகோணையோ அஞ்சு அல்லது சிவசக்திகளுடைய ஐக்கியத்தை பிரதிபாதிக்கும் ஹம்சமந்திரத்தின் ரூபமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை பற்றி சூதசம்ஹிதை யஜ்ய வைபவ கண்டத்தில் சாந்தாந்தம் சக்தி ரஸ்யோக்தா ததந்தம் பீஜமுஷ்யே வித்யாசக்தி தேனாயம் பரமோ மந்த்ர சிவசக்தியாத்மக என்று சொல்லப்பட்டதே சா என்பதற்கு அந்தமானது ஷா அதற்கு அந்தமானது ச இதைத்தான் சாந்தாந்தம் என்றும் சக்தி என்றும் சொல்லப்பட்டது அதற்கும் அந்தமானது ஹா இதை பீஜம் என்றும் சிவன் என்றும் சொல்லப்பட்டது ஆகவே இவ்விரண்டின் சேர்க்கையான ஹம்சமந்திரமானது சிவசக்தியாத்மகம் என்று சொல்லப்படுகிறது ஆறு அல்லது சிவனுடைய சக்திகளாகிய தூமாவதி முதலான ஐவர்களுடைய ஐக்கிய ரூபமாக சமஷ்டிகான ரூபமாக இருப்பவர்கள் என்றும் சொல்லலாம் அவர்கள் பெயர் தூமாவதி கிளாதா ஸ்பந்தா விவ்வி தூமாவதி திரோதான பாஸ்வதி தெரிய செய்வதையும் ஸ்பந்தா சோபனத்தையும் செய்யும் சக்திகள் தவிர தூமாவதி பிருத்திவியிலும் பாஸ்வதி தேஜஸிலும் ஸ்பந்தா வாயுவிலும் விப்பி ஆகாசத்திலும் இருக்கும் சக்திகள் இவர்களால் ஜகத்தானது வியாபிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது தூமாவதி திரௌதாஸ்வத் சக்திகே ோே ஸ்ப்போ விளாத் து பிஷ் மே தூமாவிய்லா தாஸ்து சுச்ச்பீப்பே வாய ஸ்ப்பி நபசி வந்த விருபாக்ச பஞ்சாசிகா இம்மாதிரி இதுவரையில் சொல்லப்பட்ட நாமங்களில் முதல் மூன்றாகிய ஸ்ரீ மாதா ஸ்ரீமத் சிங்ஹாசனேஸ்வரி என்ற நாமங்களால் ஜகத்தை பற்றிய சுஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த மூன்று காரியங்களையும் செய்பவளாக அம்பாளை சொல்லிவிட்டு பாக்கி இரண்டு காரியங்களாகிய திரோதானம் அனுகிரகம் என்பவை அனந்தமான விஷயங்களை பற்றியவை ஆகையால் சிதக்னிகுண்ட சம்பூதா என்ற அடுத்த நாமம் இந்த நாமமாக சிவசக்தி ஐக்கிய ரூபிணி என்பது முடிய வரப்பட்ட நாமங்களில் அந்த இரண்டு காரியங்களை பற்றி சொல்லிவிட்டு இவ்விதமான பஞ்சகிருத்தியங்களை செய்பவளான தேவதையை இதர தேவதைகளுக்கு இல்லாததும் இந்த தேவதைக்கே உரித்தானதும் சர்வோத்கிருஷ்டமானதுமான நாமத்தால் அடுத்தார்போர் சொல்லுகிறார் ஆயிரம் லலிதா அம்பிகா அம்பிகையாயும் இருப்பவள் ஒன்னு அம்பிகா அம்பா முதலிய பதங்கள் தாயாரை குறிக்கும் வகையால் அம்பாள் சகல லோக ஜனனி என்பதாக இங்கு அம்பிகா என்பதனால் சொல்லப்பட்டது அதோடு லலிதையாயும் இருப்பதால் லலிதாம்பிகா என்று சொல்லப்பட்டது ரெண்டு லலனம் செய்வதால் லலிதா என்று பெயர் லலனம் என்றால் செல்லமாக விளையாடுவது அம்பாள் லோகாதீத்தையாய் கிரீடித்து லலிதா என்று பெயர் ஏற்பட்டது என்பதாக லோகான் அதித்திய லலத்தே லலிதா தேனோஷே என்று பத்மபுராணத்தில் சொல்லப்பட்டது தவிர லோகங்கள் என்று இங்கு வந்த பதத்தினால் கிரணங்கள் அதாவது ஆவரண தேவதைகள் குறிக்கப்படுவதால் அவர்களை அதிக்ரமித்து ஸ்ரீசக்கரத்தில் அவர்களுடைய ஸ்தானங்களுக்கெல்லாம் மேல் பட்டதான பிந்துஸ்தானத்தில் அத்தியந்தமான சோபையோடு அம்பிகை விளங்குவதால் இந்த பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் என்ற பதத்தினால் குறிக்கப்படும் காம்பீரியம் என்ற அபியுக்த வசனத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் உண்டு சௌகுமாரியம் து லாலித்யம் லலிதே சுந்தரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாவங்கள் எல்லாம் அம்பாளிடம் இருப்பதால் லலிதா என்ற பெயர் ஏற்பட்டது இப்படி இந்த மூர்த்தியை பற்றியதான சகலமும் லலிதமாயிருப்பதால் லலிதா என்ற பெயர் ஏற்பட்டது பொருத்தமாகத்தான் இருக்கிறது என்பதாக லலிதே திவகி அஸ்திராண் என்றும் சொல்லப்பட்டது நாலு தவிர லலிதம் ரதிசேஷ்டிதம் என்றபடி லலிதமானது ஸ்ங்காரசேஷ்டைகளை காமோதீபமான பாவஹாவங்களை குறிக்கும் ஆகவே இந்த நாமத்தினால் இங்கு உபாசிக்கப்படும் அம்பிகையின் மூர்த்தியானது ஸ்ருங்கார ரசப்ராதனை என்பதாகவும் குறிக்கப்பட்டது அஞ்சு பத்மபுராணத்தில் தேவியின் பீட்டங்களை பற்றி சொல்லுகையில் பிரயாகே லலிதாதேவி என்று சொன்னபடி பிரயாகையில் இருக்கும் அம்பிகையின் ரூபத்திற்கு லலிதா என்று பெயர் சுபம்